முன்னூத்தி ஒன்று ஹ்ரீம் காரீ ஹ்ரீம் என்ற புவனேஸ்வரி பீஜ ஸ்வரூபமாக இருப்பவள் ஒன்னு ஹ்ரீ என்றால் லஜ்ஜை வெட்கம் அதை செய்பவள் ஹ்ரீம்காரி அம்பாள் சகல ஜீவன்களிலும் லஜ்ஜா ரூபமாக இருந்து கொண்டிருப்பதாக நம என்று தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களைச் செய்வதால் ஹ்ரீம்காரி என்ற அம்பாளுக்கு பெயர் ஸ்வதந்திர தந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூணு ஹ்ரீம் என்பதே அம்பாளுடைய நாமங்களில் ஒன்று என்பதை ஸ்ரீ லலிதா காணலாம் நாலு பஞ்சதசி மந்திரத்தில் சிவாட்சரங்கள் என்றும் சக்தியரங்கள் என்றும் இருப்பதாகச் சொல்லப்பட்டு ஹிரீம்காரபீஜமானது உபயாத்மகம் என்று சிவசக்தி சம்மேளனமானதென்று சொல்லப்பட்டிருக்கிறது இதன் விவரங்களை ஸ்ரீ லலிதா பார்க்கவும் முன்னூற்றி ஹ்ரீமதி லஜ்ஜையோடு கூடியவள் ஒன்று அம்பாளை பற்றி ஸ்ருதியில் லஜ்ஜாமதிட்டிருஷ்டாசபுஷ்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது முன்னூற்றி மூணு ஹிருத்யா இருப்பவள் ஒன்று அதாவது பக்தர்களுடைய முனீஸ்வரர்களுடைய ஹிருதய கமலத்தில் இருப்பவள் ரெண்டு அல்லது ரமணீயமானவள் சொல்லலாம் முன்னூற்றி ேய வர்ஜித உபேஷிக்க வேண்டியது ஒப்புக்கொள்ள வேண்டியது இவை ஒன்றும் இல்லாதவள் ஒன்று பிரவருத்தி நிவருத்தி இவைகளை சொல்லும் சாஸ்திரங்கள் அவித்தியின் காரணமாக அறிவில்லாதவர்களுக்கு ஏற்பட்டவைகளானதாலும் அம்பாள் சின்மயமாய் ஞானைவரூபிணியாக இருக்கிறபடியாலும் அவைகளுக்கு அம்பாளிடம் யாதொரு சம்பந்தமும் இல்லை என்பது தாத்பரியம் முந்நூற்றி அஞ்சு ராஜ ராஜா ராஜராஜனால் உபாசிக்கப்பட்டவள் ஒன்று மனு குபேரன் இவர்களுக்கு ராஜராஜன் என்று பெயர் அம்பாளுடைய உபாசகர்களில் முக்கியமாக பன்னிரெண்டு பெயர்கள் இருப்பதாகவும் அவர்களில் மனு சந்திரன் குபேரன் இவர்கள் சேர்ந்தவர்கள் என்றும் ஏற்கனவே வந்து மனு வித்யா என்ற நாமங்களினால் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பன்னிரெண்டு உபாசகர்களுக்கும் பன்னிரெண்டு விதமாக அம்பாளை உபாசனை செய்தார்கள் என்றும் அதிலிருந்து ஸ்ரீவித்யானது பன்னிரெண்டு பேதங்களோடு கூடியது என்றும் அவைகளின் விவரங்களும் ஞானார்ணவம் முதலிய சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு மேலே சொல்லியதை அனுசரித்து மனு குபேரன் இவர்களால் உபாசிக்கப்பட்ட ஸ்ரீவித்தியையின் பேதங்களின் ரூபமாக இருப்பவள் என்று அர்த்தம் கொள்ளலாம் மூணு அம்பாளுடைய சிந்தாமணி கிரகத்தை சுற்றி இருக்கும் பிரகாரங்களில் பதினாலு பதினஞ்சு பிரகாரங்களுக்கு நடுவில் மாணிபத்ரன் முதலான யக்ஷகணங்களுடன் குபேரன் இருந்து கொண்டு அம்பாளை உபாசிப்பதாக லலிதா ஸ்தவரத்னத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பூர்வா தனதம் தியமி சேவதி குலேஷம் அபிமாத்த முக்கிய நம்பாச்சரையா முந்நூற்றி ஆறு ராஜ்னி ராணியாக இருப்பவள் ஒன்று அம்பாள் ராஜராஜேஸ்வரரான மகாகாமேஸ்வரருடைய பட்ட மகிழ்ச்சியானதால் ராஜ்னி என்று பெயர் முன்னூற்றி ரம்யா சௌந்தர்யத்தையுடையவள் முந்நூற்றி எட்டு இராஜீவத்தை போன்ற கண்களை உடையவள் ஒன்று ராஜீவம் என்ற பதத்திற்கு ராஜீவாக ஜீவினி என்றபடி மான் மீன் தாமர புஷ்பம் என்ற அர்த்தங்கள் உண்டு மான் மீன் இவைகளின் கண்களைப் போன்ற அல்லது தாமரையைப் போன்ற கண்களையுடையவள் என்று அர்த்தம் ரெண்டு ராஜீவ பதத்திற்கு ராஜாவை அண்டியிருப்பவள் என்றும் அர்த்தம் உண்டு தன் புருஷனான ராஜ ராஜேஸ்வரரை மகா பக்தர்களை அனுகூலமாக பார்ப்பதினால் அம்பாளுக்கு ராஜீவ லோச்சனா என்று பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் முன்னூற்றி ரஞ்சனி பக்தர்களை சந்தோஷப்படுத்துகிறவள் ஒன்று அல்லது தான் சமீபத்தில் இருப்பதால் தன்னுடைய நிறத்தினால் சுத்த போன்ற நிறத்தையுடைய பரமசிவனை சிகப்பு நிறமுள்ளவராக அம்பாள் செய்வதால் ரஞ்சனி என்ற பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் அம்பாளுடைய நிறம் சிகப்பு என்பது அருணாம் கருணாதரங்கிதாக்சின் ஜபா குசுமபாசுராம் ஜபா புஷ்ப பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னூத்தி பத்து பக்தர்களோடு விளையாட்டாக பழகுகிறவள் ஒன்னு என்ற சாந்தோக்கியத்தில் கவனிக்கவும் தகுந்தவள் ஒண்ணு பரபிரமமானது ரசோவை சஹா என்று ஸ்ருதியில் சொன்னபடி சர்வோத்கிருஷ்டமான ரசஸ்வரூபமானபடியால் அம்பாளை ரஷ்யா என்று சொன்னது முன்னூத்தி பன்னெண்டு ஒலிக்கும் சலங்கைகளுடன் கூடிய ஒட்யானத்தை உடையவள் ஒன்று இதே மாதிரி ஆச்சாரியாலும் என்று சௌந்தர்ய நகரில் அம்பாளை வர்ணிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது பரிணவனிமிகர்தான் புரமதித்துகோபுருஷிக முன்னூற்றி பதிமூணு ரமா லக்ஷ்மி ஸ்வரூபமாக இருப்பவள் சூதசம்ஹிதையிலும் இம்மாதிரி லக்ஷ்மி வாக்காதி ரூபேண நர்த்தகீவ விபாத்தியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது முன்னூற்றி பதினாலு ராகேந்து வதனா பூர்ணச்சந்தனை போன்ற முகத்தையுடையவள் முன்னூற்றி 315 ரதி இரத்தியின் ரூபமாக இருப்பவள் ஒன்று ரத்தியானவள் காமனுடைய பத்னியாகையாலும் அம்பாள் காமேஸ்வரருடைய பத்னியாகியாலும் இரத்திரூபா என்று சொல்லப்பட்டது ரெண்டு ராமா ராகேந்து வதனா என்ற நாமங்களிலிருந்து ரத்திரூபா எனப்படும் கரமக்ஷலாட்சரம் ஏற்படுவதாக சொல்லப்படும் முன்னூற்றி ரதி பிரியா வள் ஒன்று என்றால் சம்போகம் என்ற அர்த்தமும் உண்டு காப்பாற்றுகிறவள் உன்னு ரக்ஷ என்றால் பஸ்மத்திற்கு பெயர் அம்பாள் ஸ்திதி ரக்ஷணம் சம்ஹாரம் பஸ்மீகரணம் இவைகளை செய்வதால் ரக்ஷாகரி என்று பெயர் முன்னூத்தி ராட்சசக்னி இராட்சசர்களை சமஹாரம் செய்கிறவள் ஒன்று என்றபடி அம்பாள் சகல புவனங்களையும் காப்பாற்றுகிறதாக பிரதிஜை செய்திருக்கிறது போல அவற்றிற்கு கெடுதல் செய்ய எத்தனைக்கும் இராட்சசர்களை சமஹாரம் செய்யவும் அவதரிப்பதாக செய்திருக்கும் பிரதிஜையை தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இத்தம் யதா தவீரா கரிஷ்ரிஷய முன்னூற்றி பத்தொம்பது रामा, ஸ்திரீ மாத்திரமான ஸ்வரூபத்தை உடையவள் ஒன்று லோகத்தில் இருக்கும்படியான சமஸ்தீவராசிகளிலும் ஸ்ரீலிங்க வாஷ்யமானவை எல்லாம் அம்பாளுடைய அம்சங்கள் என்றும் பும்லிங்க வாஷ்யமானவை எல்லாம் பரமசிவனுடைய அம்சங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக ஸ்திரீ புருஷர்கள் எல்லோரும் முறையே அம்பாள் பரமசிவன் இவர்களுடைய விபூதிகள் ஆவிர் பாவங்கள் என்று சொல்லப்படும் ீலிங்கம் அகிளம் கௌரி சங்கர்ப்புருஷா ஸ்ிரிய மகேஸ்வரி பும்லிங்கசியா தேராக்கீர் ஸ்திரீலிங்க சர்வீத்தையம் ஸ்ரீபுருஷா பிரோக் தயாரி விபூத்தி திரிஷுஷு ஸ்ரீபம் தேவி திருஷ்ணம் தூம் சாத் சாஸ்திர வே மாதிரி லக்ஷ்மி ஸ்ரீ விஷ்ணு இவர்களை பற்றி விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவ தரியங் மனோ பூம் நாம்ஹே ஸ்திரீ நாம் நீ லக்ஷ்மி இந்த காரணத்தினால்தான் ஸ்திரீகளிடத்தில் அன்புடனும் மரியாதையினுடனும் நடந்து கொள்ள வேண்டுமென்றும் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டுமென்றும் அவர்கள் சந்தோஷப்பட்டால் தேவர்களெல்லோரும் சந்தோஷமடைந்து குலம் ருத்தி அடையும் என்றும் அப்படிக்கில்லாமல் அவர்களை துக்கமடையபடி செய்தால் தேவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு குலமே நசித்து விடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது प्रियस्तुष्टा ஸ்திரஸ்ஷா ஸ்ரீயோருஷ்டுஷா ருஷ்டாச்சி குலம் துஷ்டனாசரஸ்மிருத்த இதே மாதிரி மனு ஸ்மிருதி முதலியவைகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது மூணு யோகிகள் அம்பாளுடைய தியானத்திலும் உபாசனையிலும் ரமிப்பதால் சந்தோஷமாக முயற்சிப்பதால் அம்பாளுக்கு ராமா என்று பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் முன்னூற்றி இருபது ரமணலம்படா தன்னுடைய பதியுடன் ரமிப்பதில் ஆசையுடையவள் ஒன்று அம்பாள் சமஸ்திரீகளுடைய ரூபமாக இருப்பதால் அந்தந்த புருஷனுடன் ரமிப்பதில் ஆசையுள்ளவளாக இருப்பது அம்பாளுடைய அம்சமாக இருப்பதின் காரணமாகத்தான் என்று சொல்லப்பட்டது அதாவது ஸ்திரீகளுடைய பாதிவிர்த்தியமானது அவர்கள் சதீனாம் அச்சரமே என்று சொல்லப்பட்ட அம்பாளுடைய அம்சமாக இருப்பதினால் ஏற்படுகிறது என்று தாற்பயம் ரெண்டு ரமணம் என்றால் சம்போகம் கிரீடை என்று அர்த்தம் முன்னூற்றி காம்யா விரும்பப்படுகிறவள் ஒன்று முமூஷுக்கள் ஞானத்தின் மூலமாக அம்பாளுடைய சாயுஜத்தை அடைய விரும்புவதால் அம்பாளுக்கு காம்யா என்று பெயர் ரெண்டு அல்லது கிருஷ்ணபக்ஷத்து துவாதசி இரவுக்கு காமியா என்று பெயர் அதன் ஸ்வரூபமாக அம்பாள் இருப்பதால் காம்யா என்று அம்பாளுக்கு பெயர் வந்ததாகவும் சொல்லலான் முன்னூத்தி இருபத்தி காமகலா ரூபமாக இருப்பவள் 1. காமகலையை பற்றி ஏற்கனவே வந்த எண்பத்தொம்போதாவது நாமமாகிய மூலகூடத்ய கலேபரா என்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பாகங்கள் மூன்று பிந்துக்களுக்கும் ஹார்த்த கலையும் என்பதும் அங்கே சொல்லப்பட்டது அவைகளில் முதலாவது பிந்துவுக்கு காமம் என்றும் கடைசியாகிய ஹார்த்த கலைக்கு கலா என்றும் பெயர் இருப்பதினால் அவை சேர்ந்ததற்கு காமகலை என்று பெயர் இது அம்பாளுடைய சூக்மதரமான இதனுடைய சுரூபத்தைப் பற்றியும் மற்ற விபரங்களை பற்றியும் காமகலா என்ற கிரந்தத்தில் பார்க்கவும் காமேஸ்வரியுடையவும் சாமரஸ்ய ரூபமாக இருப்பதால் அம்பாளுக்கு காமகலா என்ற பெயர் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது திரிபுரா சித்தாந்தம் மூணு காமா என்ற பெயருடன் கலாரூபமாகவும் இருப்பதால் அம்பாளுக்கு காமகலா என்று பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் அம்பாளுக்கு காமா என்ற பெயர் வந்ததற்கு காரணம் பின்வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது காமார்த்தமாக முன்னூற்றி இருபத்தி மூணு கதம்பும பிரியா கதம்ப புஷ்பங்களில் பிரியமுடையவள் முன்னூற்றி இருபத்தி நாலு கல்யாணி மங்களர் ஸ்வரூபமானவள் ஒன்று சுபாத்மகமான வாக்குக்கு கல்யா என்று பெயர் அதை உண்டு பண்ணுவதால் அம்பாளுக்கு கல்யாணி என்று பெயர் ரெண்டு மலையாச்சலத்தில் இருக்கும் அம்பாளுக்கு கல்யாணி என்று பெயர் என்பதாக கல்யாணி மலையாச்சலே என்று பத்ம சொல்லப்பட்டிருக்கிறது முன்னூற்றி இருபத்தி ஜகத்திற்கு மூல காரணமாக இருப்பவள் ஒன்று கந்தம் என்றால் மூலமான கிழங்கு பூர்ணம் செய்யும் வஸ்து நீருண்டமேகம் என்ற அர்த்தங்கள் உண்டு மூலே ஜலே தரேபி முன்னூற்றி இருபத்தி கருணா ரசசாக கருணாரசத்தையுடைய சாகரம் போன்றவள் ஒன்று ரசம் என்றால் ஜலம் கருணை என்ற ஜலத்தோடு கூடிய சமுத்திரம் போல் அம்பால் இருப்பதால் கருணாரசாகரா என்று பெயர் அதாவது விட அதிகமான கருணாரசத்தையுடையவள் அபாரமான கருணையோடு கூடியவள் என்று தாத்பரியம் கலைகளை உடையவள் கலைகளை பற்றி ஏற்கனவே வந்த இரநூத்தி முப்பத்தி ஆறாவது நாமமாகிய சத்துசஷ்டி கலாமாயி என்ற நாமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னூற்றி இருபத்தி எட்டு கலாலாபா கலைகளையே சம்பாஷணமாக உடையவள் ஒன்று பேசும் வார்த்தைகளே மேலே சொல்லிய கலைகள் ரூபமாக இருப்பதாக சொல்லப்பட்டது இவ்விதமே ஆச்சாரியாலும் சமுன்மீலன் சம்பத் கமலம்தைக்கம் சுவந்தவாசரம் யாபாத் அஷ்டுத விதா பரிணை யோஷாக்கிளமிவ என்று சௌந்தரியகரியில் சொல்லியிருக்கிறார்கள் ரெண்டு அல்லது மதுரமான பேச்சை உடையவள் என்றும் அர்த்தம் சொல்லலாம் அம்பாளுடைய பேச்சின் இனிமையை பற்றி ஏற்கனவே வந்த இருபத்தி ஏழாவது நாமமாகிய நிஜசல்லாபா துரிய என்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது மூணு கம் என்றால் பிரம்மம் லா என்றால் எச்சில் அம்பாளுடைய கிருப இருந்தால் எச்சில் வருவது போல் அவ்வளவு சுலபமாக பிரம்மத்தை அடைய முடிவதாலும் லாலா ஜலப்பிராயமாக பிரம்மத்தை அடையக்கூடுமாகையாலும் அம்பாளுக்கு கலாலாபா என்று பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் முந்நூற்றி காந்தா அழகு உள்ளவள் அல்லது மேலே சொல்லியபடி கம் என்ற பதத்திற்கு பிரம்மம் என்று அர்த்தம் இருப்பதாலும் அம்பாள் முடிவில் பிரம்மஸ்வரூபமாக இருப்பதாலும் காந்தா என்ற பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் ரெண்டு கிருஷ்ணபக்ஷத்திய ஏகாதசியின் ராத்திரிக்கு காந்தா என்று பெயர் அந்த அம்பாள் இருப்பதால் காந்தா என்று பெயர் முன்னூற்றி முப்பது காதம்பரி பிரியா உத்தமமான மத்தியத்தில் பிரியமுள்ளவள் ஒன்று மத்தியம் முதலியவைகளை மகாதேவிக்கு நிவேதனம் செய்துவிட்டு பிறகு ஸ்வீகரிக்கலாம் என்று சொல்ல பட்டிருக்கிறது பரிஷ்ருதம் பலம் ச திரிபுரோபனிஷத் இம்மாதிரி உபாசனையானது அவைகளை வழக்கமாக ஸ்வீகரிப்பவர்களுக்குத்தான் ஏற்பட்டது என்று சொல்வதும் உண்டு முந்நூற்றி முப்பத்தொன்னு பரதா வரங்களை கொடுப்பவள் உன்னை அதாவது பிரம்மா விஷ்ணு முதலான பக்தர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்புகிற சகலவிதமான வரங்களையும் அம்பாள் கொடுப்பதாக சொல்லப்பட்டது ரெண்டு கைகளால் காட்டப்படும் முத்ரைகளில் பயம் ஆபத்து இவைகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக இவைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கம் உத்தபான உண கர்தம் சத உனோ வரத பாணி ஏஷ்விய சதைவோ வரதேயம் பிஷதி லோகத்தில் சாதாரணமாக கொடுப்பது கைகளால் ஆகையால் இங்கு அம்பாள் வரன்களை எல்லாம் கொடுப்பதாக சொல்லப்பட்டது வாஸ்தவத்தில் அம்பாள் கோரிய வரன்களை எல்லாம் கொடுப்பதினால் வரதா என்று பெயர் ஏற்பட்டதே தவிர கையினால் வரதமுத்திரையை காட்டுவதனால் அல்ல அம்பாளுடைய ரூபத்தை தியானம் செய்யும் அபய வரத தியானம் செய்வது வழக்கமல்ல அம்பாளுடைய நாலு கைகளிலும் பாஷாங்குஷ சாபமானங்கள் இருப்பதாகவே தியானம் செய்வது வழக்கம் ஏனென்றால் இதர தேவத்தைகள் மாதிரி தான் அபயம் வரம் இவைகளை கொடுப்பதை தன் கைகளில் அபியநயத்தின் மூலமாக காட்ட வேண்டிய அவசியம் அம்பாளுக்கு இல்லை என்றும் அவைகளை கொடுப்பதற்கு அம்பாளுடைய பாதங்களே சாமர்த்தியமுடையவைகளாக இருக்கின்றனவென்றும் தாத்பரியம் இதர தேவதைகள் தங்கள் கைகளால் கொடுப்பதை அம்பாள் தன் கால்களினாலேயே கொடுக்கிறாள் என்றும் அதிலும் அம்பாள் ஒரு விலை வேண்டப்பட்ட அளவுக்கு அதிகமாகவே வரங்களை கொடுக்கிறாள் என்றும் சொல்லப்பட்டது இதையே ஆச்சாரியால் அபயவரோதே நைவாசி பிரகவரா தவஹி சரணாவே வுண என்று சௌந்தர்யலகரியில் வர்ணித்திருக்கிறார்கள் நாலு அம்பாளுக்கு வரதா என்ற பெயர் வந்ததை பற்றி வார்த்திப்யூராதி காமாய திருஞஞ சரதா ஸ்மிருத என்று தேவி பாகவதத்திலும் நவம் யாம் சதா பூஜ்ய இயவீ சமாதினா வரதலோகாதி நம்சய வராக புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு வாமநயன அழகான கண்களை உடையவள் ஒன்று அல்லது அழகான பிரமாணங்களோடு கூடியவள் என்றும் சொல்லலாம் பிரமாணம் என்ற பதத்திற்கு அறியும் விதம் ஆக்குருதி ஆக்னே முதலான அர்த்தங்கள் உண்டு ரெண்டு அல்லது வாமம் எனப்படும் உபாசனா மார்க்கத்தில் பக்தர்களை அழைத்து கொண்டு போவதால் வாமநயனா என்று பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் மூணு கர்மாவுக்கு ஏற்படும் பலனுக்கு வாமம் என்று பெயர் கர்மாவின் பலன்களை அடையும்படி செய்வதால் அம்பாளுக்கு வாமநயனா என்று பெயர் வந்த ஏற்கனவே வந்த புண்ணியா புண்ணிய பல பிரதா என்ற நாமத்தையும் திருஷதியில் வரும் கர்ம பல பிரதா என்ற நாமத்தையும் இங்கு கவனிக்கவும் முன்னூத்தி முப்பத்தி மூணு வருணி என்ற மத்தியத்தை பானம் செய்வதனால் ஏற்படும் ஆனந்தத்தினால் மெய்மறந்திருப்பவள் ஒன்று வருணி என்பது போச்சையில் உண்டாகும் ஒருவித மத்தியம் அது வருணனுக்கு பிரியமானதாகையால் அதற்கு வருணி என்று பெயர் விஹ்வல என்றால் பாகிய பதார்த்தங்களை இதனால் அம்பாள் சுவாத்மானந்தத்தில் ஈடுபட்டிருப்பதை சொல்லப்பட்டது இதையேதான் பின்னால் வரும் எண்ணூற்றி நாமமான சுவாத்மாராமா என்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லபடி ஆதிஷனை வாரூி மத்தியத்தினால் உபாசனை செய்வதால் அவருக்கு வாருணிமான் என்று பெயர் அவர் பதினாலு லோகங்களையும் தன் ஆயிரம் தலைகளால் தாங்கிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படும் அப்படி சுமந்து கொண்டிருப்பதில் அவருக்கு விஹ்வலம் களைப்பு மயக்கம் ஏற்படாமல் இருக்கும்படி அம்பாள் செய்வதால் வாருணி மத விஹ்வலா என்று பெயர் வாரூணி மத் அவிஹ்வலா என்ற பதத்தை பிரிக்க வேண்டும் அம்பாளுடைய பாததூழிகளில் ஒன்றை கொண்டு பிரம்மாவானவர் சகல லோகங்களையும் சிருஷ்டிக்கிறார் என்றும் அந்த லோகங்களை சௌரியானவர் ஆதிசேஷன் தன் ஆயிரம் தலைகளால் எப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டு கதமபி தாங்கிக் கொண்டிருக்கிறார் என்றும் ஆச்சாரியால் சௌந்தர்ய அலகரையில் வர்ணித்திருக்கிறார்கள் தனி யாம்சம் தவ சரணபேருகுவின்வன் விரச்சோம் வகதியே கதமபி சகசிரேண ஹரூத்யம் பஜதே பசி தோதூள விதி இப்படி தாங்குவதில் ஆதிசேஷனுக்கு ஒருவிதமான ஸ்ரமமும் ஏற்படாமல் இருக்கும்படி அம்பாள் அனுகிரகம் செய்திருப்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டதாக வைத்து கொள்ளலாம் மூணு அல்லது ஆதிசேஷன் எப்படி கொஞ்சமும் கலைப்பில்லாமல் சகல லோகங்களையும் தாங்குகிறானோ அந்த மாதிரியே கலைப்பு மயக்கம் முதலியவை இல்லாதவள் என்றும் சொல்லலாம் நாலு தேகத்திலிருக்கும் நாடிகளில் வருணி என்று வாயுவை தேவதையாக உடைய ஒரு நாடி உண்டு அதை யோகாபியாசத்தினால் வசப்படுத்தி கொண்டவருக்கு வருணிமான் என்று பெயர் அப்படி வருணியை ஜெயித்த யோகிகளான பக்தர்களுக்கு விஹ்ஃபலம் ஏற்படாமல் செய்வதால் அம்பாளுக்கு இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் अतश्चोर्त्वं அத்த்வம் ஸிடீவருக்கா பூஷா தி प्रोक्ता, வருணி वायुदेवता. யோகசாஸ்திரம் முன்னூத்தி முப்பத்தி நாலு விஸ்வாதிக்கெல்லாம் மேற்பட்டவள் உத்ருஷ்டமானவள் உன்னு விஸ்வம் என்ற பதமானது பிருத்திவி முதல் சிவனோடு முடியும் சகல தத்துவங்களையும் குறிக்கும் அம்பாளானவள் இந்த தத்துவங்களையெல்லாம் கடந்ததும் சிவபக்தி சாமரஸ்யமான சாதாக்கிய தத்துவ ஸ்வரூபியானதால் விஸ்வாதிக்கா என்று பெயர் முன்னூத்தி முப்பத்தஞ்சு வேதங்களால் அறியத்தகுந்தவள் ஒன்று வேதை என்று ஸ்ருதியில் சொன்னபடி அத்தர்வணங்களாகிற வேதங்களால் அம்பாள் அறியத்தகுந்தவர்களாகியால் இந்த பெயர் ஏற்பட்டது அம்பாள் இருக்கும்படியான சிந்தாமணி கிரகத்திற்கு நாலு திக்குகளிலும் நாலு வாசற்படியாக நாலு வேதங்களும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சிந்தாமணி கிரக பூமி பரத்னம் இந்த வாசற்படிகள் வழியாக போனாலொழிய அம்பாளுடைய தர்சனம் கிடைக்காதாகையால் அம்பாள் வேதைக வேத்யா வேதங்களால் மட்டும் அறியப்படுகிறாள் என்று ஏற்படுகிறது இதையேதான் தக்ஷிணாமூர் அத்தர்வணாம் அங்கிரசாம் பிரதீஷே மகதி என்று சொன்னது மூணு அல்லது அத்தர்வண வேதங்களுக்கு முறையே தேவதைகளான சுத்த முதலானவை சௌபாகிய வித்தியை முதலானவை லோபாமுத்ரா வித்யை முதலானவை துரியாம்பா முதலானவை இந்த வித்யைகளால் அறியப்படுவதால் அம்பாளுக்கு வேத வேத்யா பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் முன்னூற்றி पत्या बिंदनिवासिनी விந்தியம் பர்வதத்தில் இருப்பவள் ஒன்று விந்தியாச்சலத்திற்கும் அம்பாளுடைய ரூபத்திற்கும் வித்யாதி வாசினி என்று பெயர் என்பதாக பத்மபுராணத்தில் அம்பாளுடைய கஷேத்திரங்களை சொல்லுகையில் சொல்லப்பட்டிருக்கிறது த்ரிகூடே சாசி தா விந்தே விந்தியாதி வாசினி ரெண்டு அம்பாள் விந்தியாச்சலத்தில் தான் இருப்பதாகவும் அந்த ரூபத்தில் அசுரர்களை சம்ஹாரம் பண்ண போவதாகவும் சொன்னதாக தேவி மாகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வ் பிராவிமேயே நும்பியோ உத்தியேத்த மகாசுரோ நந்தோபே ஜாத்த யசோதம்பி விந்தாச்சே மாதிரி வைவஸ்வேந்திரே தௌ புனும்பக்தேவராணோ நந்தோபுல ஜாத்த யசோதம்பிஷாமி நந்தாக்காவிந்தவாசி என்று பஞ்சராத்திரலீ திரத்திலும் சொல்ல இருக்கிறது முன்னூற்றிமுப்பத்தி ஏழுத்ரி ஜகத்தை தாங்குகிறவள் ஒண்ணு அல்லது ஜகத்தை போஷிக்கிறவள் என்று அர்த்தம் சொல்லலாம் தாத்ரி மாதா சமாக்கியா தா தாராச்சோபகீயதே பாகவதம் அம்பாளுக்கு தாத்ரி ஜகத்தாத்ரி என்ற பெயர்களும் உண்டு ரெண்டு விதாதா எனப்படும் பிரம்மாவினுடைய பத்னி ஸ்வரூபமாக அம்பாள் இருப்பதால் விதாத்ரி என்று பெயர் என்றும் சொல்லலாம் மூணு அம்பாளுக்கு தாத்ரி பலம் நெல்லிக்கனி விசேஷமான பிரியமுள்ள வஸ்துவாகையால் விதாத்ரி என்று பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் முன்னூற்றி முப்பத்தி எட்டு வேத ஜனனி வேதங்களை உத்பாதனம் பண்ணியவள் உண்டு பண்ணியவள் வேதங்கள் பிரம்மத்தினிடமிருந்து உண்டானவை என்பது அநேக வாக்கியங்களால் பிரதிபாதிக்கப்பட்டிருக்கிறது வசித்தம் வேத அஷ்ய மக்தோத்தம் सामानि जग्निरे ரெண்டு அம்பாளுடைய ஸ்வரூபமான குண்டலினிடமிருந்து சகல சப்தங்களும் உண்டானவை என்றும் அதனால் அம்பாளுக்கு வேத மாதா என்ற பெயர் வந்ததாகவும் தி வேத மாதா தத்தஸ்மிருதா என்று தேவி பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னூற்றி முப்பத்தொம்பது விஷ்ணு மாயா விஷ்ணுவினுடைய மாயா ரூபிணியாக இருப்பவள் தேசம் காலம் முதலிய கட்டுக்களுக்கு அடங்காமல் எங்கும் வியாபித்திருப்பதினால் விஷ்ணு என்று பெயர் அவரையும் சூழ்ந்த கட்டில் அடக்குவதால் அம்பாளுக்கு விஷ்ணு என்று பெயர் ரெண்டு அல்லது உடைய மாயை என்று அர்த்தம் சொல்லலாம் தெய்வி அம்பாளை விசேஷமாக விஷ்ணு மாயா என்ற பெயரால் தேவி மகாத்மியத்தில் அனைத்து இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது யா தேவி சர்வூதேஷோ விஷ்ணு மாயே திசப்திதா நமஸ்தை நமோ நம ஊன விஷ்ணு சகல வஸ்துக்களுக்கும் அவை அவைகளும் டைய சத்வரஜ்தமோ குணங்களின் பேதங்கள் பிரகாரம் வியக்தம் அவ்வக்தம் என்பதான பேதத்திற்கு காரணமாக இருப்பதாக சொல்லப்பட்டது அவரு கூடிய பதத்திற்கு கேலி விளையாட்டு காமோத்தீபன நடத்தைகள் என்று அர்த்தம் ரெண்டு நித்ய விலாசினி தோக்திரி என்றபடி விலாசினி என்பது ஒருவிதமான பீட்டசக்திக்கு பெயர் அந்த ரூபமாக அம்பாள் இருப்பதால் ண்டு அது மோட்சத்திற்கு துவாரம் என்றும் அதை அடைத்துக் கொண்டு என்ற ஒரு சக்தியானவள் இருப்பதாகவும் சொல்லப்படும் அந்த சக்தி ரூபமாக அம்பாள் இருப்பதால் விலாசினி என்று பெயர் வந்ததாக சொல்லலாம் தலம் ஜேயிரோடீத்மணோத் மோட்சிப்பூத்தி நாற்பத்தி ஒண்ணு क्षेत्रस्वरूपा கஷேத்திரத்தை தன்னுடைய நிஜமான ரூபமாக உடையவள் உண்மை க்ஷேத்திரம் என்பது அம்பாளிருக்கும்படியான காமரூபம் முதலான திவ்யக் குறிக்கும் தக்ஷபிரதாபதின் யாகத்தை அழித்த பிறகு பரமசிவன் தன்னுடைய பத்னியாகிய சதி தேவியின் தோளின் மேல் போட்டுக்கொண்டு துக்காகிரந்தராக அலையும் போது சமஸ்த தேவர்களும் ஒன்றும் தோன்றாதவர்களாக மகாவிஷ்ணுவனுடைய வேண்டி கொள்ளவே அவர் சதீதேவியின் சரீரம் இருக்கும் வரையில் பரமசிவன் அம்மாதிரி இருப்பார் என்று உணர்ந்து தன்னுடைய சக்ராயுத அந்தமாக பண்ணினார் என்றும் அந்த துண்டுகள் விழுந்த இடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஓரோர் கஷேத்திரமாக ஏற்பட்டது என்றும் தத்துவங்களடங்கிய சரீரத்தையும் குறிக்கும் ஜீவனை என்றும் சொல்லப்படும் இந்த பிரிவையே பிரகிருதி புருஷன் என்றும் சொல்வதுண்டு சமஸ்த ஜீவராசிகளையும் அறிந்தவரும் சகல ஜீவன்களிலும் இருப்பவருமான பரமாத்மாவை கேத்திரஜன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கேத்திர கஷேத்தஜ்ய சம்பந்தத்தை பகவத்கீதையில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கவும் இது சரீரம் வசி க்ஷேற்றோ வேக க்ஷேற்ற க்ஷேற்றம் சாபி மாம் விஷு பராத விஷ்ணுஸ்மதி க்ஷேத் சாபி மாம் விஷேற்ற விஷுஸ்மிருதி சத்துவா க்ரஷனூரன் ஆகக்ஷேற்றோக் புருஷம் திங்கப்புணம் அவியம் க்ஷேற்றமுதிமேற்ற உச்சுபுராணம் கேத்தி ஷரீராணி தஷா சைவா தாங்க வேச்சி ணம்ோசியமன ககிதேற்றம் பிரசத்தை யோதித்துமாத்தமோஷியுதீவசராத்மஜேனையே சுகம் துக்கம் ஜன்மசூ तावु வுோ மஞ்சாவசேஷு தம் வபியதி அசாா மூத்தயஸ்தி ஷரீராவூத்தேஷ்ஷி கஷேத்ரேஷனாகிய பரமசிவனுடைய पत्नी முன்னூற்றி நாற்பத்தி மூணு க்ஷேத்ரக்ஷேத்ரஜபாலினி கஷேத்திரம் கேத்திரஜன் இவர்கள் இருவரையும் பரிபாலிப்பவள் முன்னூற்றி நாற்பத்தி நாலு க்ஷயவத்திவிநிர்முக்தா கஷயம் விறத்தி இவைகள் இல்லாதவள் ஒன்று ஷயம் என்பது குறைவது விற்தி என்பது அதிகப்படுவது இவை இரண்டும் க்ஷேத்ரத்தோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள் அம்பாள் க்ஷேத்திரங்களுக்கு இருப்பதாலும் அப்பேற்பட்ட பாவங்களால் பாதிக்கப்படாமல் இருப்பது சொல்லப்பட்டதே۔ இதையே தான் நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக முதலான வாக்கியங்களால் பகவத்கீதை முதலிய சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு அல்லது இவை இரண்டும் கர்மாவின் பலன்கள் என்று சொல்லப்படுவதாலும் அம்பாள் கர்மாவின் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறபடியாலும் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் இதையேதான் ஏஷ நிதியோ மகிமாணத்திய நமக்கு நோய் காடகஸ்ரு சாதுனா கமணா பூயோ வாசா கனீயாஜசேய் என்று சொல்ல பட்டிருக்கிறது முன்னூற்றி நாற்பத்தஞ்சு நன்றாக ஆராதிக்கப்பட்டவள் தாருகன் என்ற அசுரனை சமகாரம் செய்வதற்காக காளியானவள் சிவனால் நிர்மிக்கப்பட்டாள் அந்த அசுரனை சமகாரம் செய்த பிறகும் காளியின் கோபாக்னியானது தனியாமல் லோகங்களை எல்லாம் நாசம் செய்துவிடும் போலிருந்ததை பார்த்த பரமசிவன் தான் ஒரு சிறு குழந்தையாக ரூபம் எடுத்துக்கொண்டு காளியின் சன்னிதியில் அழுது கொண்டிருந்ததாகவும் அப்போது காளியானவள் அழுகிற குழந்தையை பார்த்து கைகளில் எடுத்து ஸ்தன்யபானம் செய்வித்ததாகவும் அப்போது குழந்தையான பரமசிவன் காளியின் ஸ்தன்யத்தோடு அவளுடைய கோபத்தையும் பானம் செய்துவிடவே காளியின் கோபம் அடங்கியதாகவும் லிங்க புராணம் முதலியவைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்பேற்பட்ட சிவனுடைய அவதாரத்திற்கு கேத்திரபாலன் என்று பெயர் அம்பாளுடைய பக்தர்களுக்கு கெடுதல் வராமல் காப்பாற்றுகிறவர்களில் ஒருவர் என்று பலஸ்ருதி அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சகசிரநாம ஜபம் செய்கிறவர்களுடைய தனத்தை அபகரித்தானேயாகில் அவன் யாராயிருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அவனை செய்து விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தனம் யோகா தேசோரை நாம சாக குத்ரஸ்திதம் வாபி கேத்ரபாலோ நிகந்த ரெண்டு கஷேத்திரம் என்றால் யாகசாலைக்குப் பெயர் அதை காப்பாற்றுகிறவள் க்ஷேத்ரபாலன் அவனால் அர்ச்சிக்கப்பட்டவள் க்ஷேத்ரபால சமர்ச்சிதா என்றும் அர்த்தம் பண்ணலாம் முன்னூத்தி விஜயா எப்போதும் ஜெயத்தோடு கூடியவள் விஜயம் சைவ காஷ்மீரே என்றபடி காஷ்மீர தேசத்தில் இருக்கும்படியான சிவனுடைய மூர்த்திக்கு விஜயன் என்ற பெயர் என்பதாக தேவி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ரூபத்தோடு கூடியிருப்பதால் அம்பாளுக்கு விஜயா என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் ரெண்டு அம்பாளுக்கு இந்த பெயர் ஏற்பட்டதற்கு காரணம் விஜித்ய பத்மநாநாம் தைத்ய ராஜம் மகாபலம் த்ரிசு லோகேஷு விக்கியாதா விஜயா சாபராஜிதா என்று தேவி புராணம் நிர்வசனாத்யாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூணு ஷில்பசாஸ்திரத்தில் விஜயா என்ற பிரசித்தமான ஒரு கிரக விசேஷத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ரூபமாக இருப்பதால் விஜயா என்று பெயர் நாலு விஜயா என்பது ஒரு முகூர்த்த விசேஷத்திற்கு பெயர் புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷம் தசமி என்று சாயங்காலத்திற்கு பிறகு விஜயா என்று பெயர் என்றும் அப்போது ஆரம்பமாகும் சகல காரியங்களும் ஜெயமாக முடியும் என்றும் முகூர்த்த சிந்தாமணையில் சொல்லப்பட்டது அதே விதமாக அன்று தினம் சாயங்காலத்திற்கு பிறகு நட்சத்திரங்கள் உதயமாகும் தருணத்திற்கு பதினோராவது முகூர்த்தத்திற்கு விஜயா என்று பெயர் என்றும் இந்த விஜயா என்ற முகூர்த்தத்தில் விஜயதசமி என்று ஆம்பு போடுவது என்பதாக கொண்டாடப்படுவது என்றும் அதில் ஆரம்பித்த சகல காரியங்களும் சித்தியாகும் என்றும் விஜயம் பெற விரும்புவோர்கள் அப்போது யாத்திரையை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் ரத்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஈஷத் சந்தியாமதிக்கிச்சித் தார விஜயோயாரியாத்தேகோமுகூய பரிக்கீர்த்தி தமின் யாத்தாவிதாவியாஷி அம்பாள் இப்பேற்பட்ட காலரூபியாக இருப்பதால் விஜயா என்று பெயர் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு விமலா மல சம்பந்தம் மலியம் இல்லாதவள் ஒண்ணு அவித்யினால் ஏற்படும் மலத்தினுடைய சம்பந்தம் யாதொன்றும் அம்பாளுக்கு இல்லையாகையால் விமலா என்று பெயர் ரெண்டு விமலா புருஷோத்தமே என்று பத்மபுராணத்தில் சொல்லியபடி தேவி ஒன்றாக புருஷோத்தம இருக்கும் அம்பாளுக்கு விமலா என்று பெயர் மூணு சில்பசாஸ்திரத்தில் விமலா என்பது ஒரு கிரக பெயர் த்ரு தான் ஜ காந்தம் விபுலம் விஜயம் ததாம் சுமுகம் விமுலம் நந்தம் நிதனம் சமோரமம் என்பதாக கிரக விசேஷங்களில் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன முன்னூத்தி நாற்பத்தி நமஸ்கரிக்க தகுந்தவள் முன்னூத்தி நாற்பத்தி ஒம்போது பக்த ஜனங்களுக்கு அனுகிரகம் செய்பவள் ஒன்று அதாவது பக்தர்களை குழந்தைகளைப் போல் பிரியத்துடன் போஷிப்பவள் என்று அர்த்தம் முன்னூத்தி ஐம்பது வாக்வாதினி வாக்கை சொல்லுகிறவள் அல்லது சொல்லும்படி செய்கிறவள் அல்லது வாக்வாதினி என்ற தேவதா ரூபமாக இருப்பவள் திரிபுராம் முன்னூத்தி அம்பத்தி ஒன்னு வாமகேஷி அழகான கூந்தலையுடையவள் ஒன்னு பரமசிவனுக்கு வாமகேஸ்வரர் என்றும் வரமேஸ்வரர் என்றும் பெயர்கள் உண்டு ஆகவே அவருடைய பத்னிக்கு வாமகேஷி என்று பெயர் ரெண்டு ஜடே வாமேஸ்வரம் வித்யாத் என்றபடி அந்த இருக்கும் பரமசிவனுக்கு வாமேஸ்வரர் என்று பெயர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மூணு வாமகேசரால் பரமசிவனால் சொல்லப்பட்ட ஒரு தந்திரத்திற்கு வாமகேச அல்லது வாமகேஸ்வர தந்திரம் என்று பெயர் அதில் அம்பாள் பிரதிபாதிக்கப்பட்டிருப்பதால் வாமகேஷி என்று பெயர் என்பதாகவும் சொல்லலாம் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு வன்னி மண்டல வாசினி மண்டலத்தில் இருப்பவள் ஒன்னு அக்னி மண்டலமானது மூலாதாரத்திலும் பரமாககாசத்திலும் இருப்பதாக சொல்லப்படும் ரெண்டு வன்ஹி என்ற பதமானது மூன்று என்ற எண்ணிக்கையை குறிக்கும் ஆகவே வன்ஹி மண்டலம் என்பது ஷட்சக்கரங்களுடைய பாகங்களான சோமசூர்யாக்னி மண்டலங்களையும் பஞ்சதசாட்சரியின் மூன்று மண்டலங்களையும் குறிக்கும் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு பக்தி பக்தர்களுக்கு கல்ப போன்றவள் ஒன்று கல்பக்குடியானது எப்படி தன்னை ஆசிரியத்தவர்களுக்கு கோரியவற்றையெல்லாம் கொடுக்குமோ அதே விதம் அம்பாள் தன்னுடைய பக்தர்களுக்கு எல்லா அபீஷ்டங்களையும் கொடுப்பதால் அதற்கு என்று சொல்லப்பட்டது ரெண்டு ஆச்சாரியால் அம்பாளுடைய பாதங்களின் பிரபாவத்தை வர்ணிக்கையில் அவை பக்தர்களுடைய விருப்பத்திற்கு அதிகமாகவே கொடுக்கும் சக்தியுடையவை என்றும் கல்பவ்ஷமானது ஒன்றுமே தேவையில்லாமல் சொர்க்கத்தில் இருக்கும் தேவர்களுக்கு அவர்கள் வேண்டுகிற வஸ்துக்களை தன்னுடைய துளிர்களாகிய கைகளால் கொஞ்சமாக கொடுப்பது மாதிரி அல்லாமல் யாவருக்கும் தாராளமாக கொடுக்கும் சக்தியோடும் கூடியவை என்று வர்ணித்திருக்கிறார்கள் தாத்தும் பலமபிஜமா தவகி ஷரணாவே வி புனோ பதம் தேகாந்த दिव्यानां, बलानि தருணா திவ் நாம் ஹசிபே சண்டிச்சரின்பராம் ஸ்யமனிஷமன் தௌ மு கல்ப என்ற பதமானது அநேகமான சற்றேறக்குரிய என்று அர்த்தம் கொடுக்கும் ஆகவே அபூர்ணமான பக்தியுடையவர்களை பக்தி மத் கல்பால் சொல்லலாம் அப்பேற்பட்டவர்களுக்கு தன்னிடத்தில் இருக்கும் அபூர்ணமான பக்தியை டி படர்வது போல் அப்படுத்துவதால் பக்தித் கல்பலத்திகா என்ற பெயர் ஏற்பட்டதாகவும் சொல்லலாம் நாலு லத்தை என்று கஸ்தூரிக்கு பெயர் உண்டு தன்னிடம் அபூர்ணமான பக்தியுடைய பக்தியை கஸ்தூரி போல் பரிமளிக்கும்படி செய்வதால் அம்பாளுக்கு இந்த பெயர் என்பதாகவும் சொல்லலாம் அஞ்சு கிரமம் தெரியாமலும் அர்த்த பாதிபக்தியுடனும் தன்னை உபாசனை செய்பவர்கள் கூட அம்பாள் ஜென்மாந்திரத்தில் ஜன்ரே கிராப்தியை பூர்ண்தியை கல்பே சக்தி ரகசியம் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு பசு பாச விமோஷினி பசுக்களை பாசத்திலிருந்து விடுவிப்பவள் உன்னை தானும் பரபிரமும் ஒன்று என்பதான அபேத ஜான ரூபமான வித்யையில்லாதவர்களை பசுக்கள் என்று சொல்லப்படும் யோன்யாம் தேவ தாம் உபாஸ்தேன் ரெண்டு பாசம் என்பது பேதபாவத்தை கொடுக்கும் அவித்யை மாயை இந்த பாசத்தினால் ஜீவனானவன் பஞ்ச பூதாத்மமான தேகத்தை தான் என்று நினைத்து கொண்டு மாடு தாம்புக்கயிற்றில் கட்டப்பட்டிருப்பது போல் அதோடு கட்டப்பட்டிருக்கிறான் இப்பேற்பட்ட ஜீவனுக்கு ஞானத்தை கொடுத்து அபேத ஞானம் ஏற்படச் செய்து தாம்புக்கயிற்றை அவிழ்த்து மாட்டை விடுவிப்பது போல் பாசத்தில் இருந்து அம்பாள் விடுவிப்பதால் பசு பாச விமோசினி என்ற பெயர் ஏற்பட்டது மூணு பசுக்களாகிற ஜீவன்களுக்கெல்லாம் பரமசிவன் பதியாக இருப்பதால் அவருக்கு பசுபதி என்று பெயர் அபேத ஜானம் ஏற்படுவதின் பாசமானது விடுபட்டு போனால் ஜீவனான பசுவானவன் பரமசிவனாகிய பதியாகவே ஆகிவிடுகிறான் என்று சொல்லப்பட்டது பாஷபத்தோபே ஜீவ பாஷமுக்த சதா சிவக நாலு பாசம் என்ற பதத்தை பிரித்து பானம் அச்சனம் சாப்பிடுவது என்று அர்த்தம் பண்ணி இந்த விருப்பங்களோடு ஜீவன் இருக்கும் வரையில் அவனை பசு என்று சொல்லப்படும் அஞ்சு இன்னும் பசு பாசம் என்ற பதங்களிருக்கும் சூக்ஷ்மமானதும் விசேஷமானதுமான அர்த்தங்கள் வியாக்யானத்தின் மூலத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த பதங்கள் சைவ சாஸ்திரங்களின் விசேஷமாக பிரயோகிக்கப்படுகின்றன முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு சகலவிதமான பாகண்டிகளையும் சமஹாரம் செய்தவள் ஒண்ணு வேத பாக்கியமானதும் வேத விருத்தமானதுமான ஆச்சாரத்தையுடையவர்களை பாகண்டிகள் என்று சொல்வது வழக்கம் அவர்களோடு த்விஜர்கள் பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத பாக்கியா இதே விதமாக புராணம் நியாயம் மீமாசை தர்மசாஸ்திரம் வேதாங்கங்கள் ஆறு வேதங்கள் நாலு இந்த பதினாலு தான் வித்யைக்கும் தர்மத்திற்கும் இருப்பிடமென்றும் இவற்றுக்கு பாக்யமாக வெளியில் இருப்பவையெல்லாம் பாகண்டம் என்றும் புத்தியினால் கல்பனை ஏற்பட்டவை என்றும் அவைகளால் புத்தியில் குழப்பம் மோகம் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது புராணியாய மீமா ஏதம் இல்பை மோகனாத்தோனம் மூணு வா என்றால் வேதத்திற்கு பெயர் அதை கண்டிக்கிறவன் பாண்டன் நாலு வாஷங்டா என்ற பாடாந்தரத்திலும் மேலே சொல்லி அர்த்தங்கள் தான் முன்னூத்தி ஐம்பத்தாறு சதாச்சார பிரவர்த்திக்க சதாச்சாரத்தில் பிரவர்த்திக்கும்படி செய்பவள் மேலே சொல்லியபடி அம்பாள் பாகண்டிகளை சமஹாரம் செய்வதால் எல்லாரையும் சதாச்சாரத்தை அனுசரிக்கும்படி செய்கிறாள் என்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது ரெண்டு சதாச்சாரம் என்றால் உத்தமமான ஆச்சாரம் அல்லது சத்துக்குளுடைய சிஸ்டர்களுடைய ஆச்சாரம் அல்லது பிரம்மத்தை அடையக்கூடிய ஆச்சாரம் என்று அர்த்தம் மூணு வேதத்தினுடைய கர்மகாண்டத்தில் தர்மத்தையும் பிரம்மாண்ட காண்டத்தில் அத்வைதமான பரபிரமத்தையும் அவைகளை அடையக்கூடிய மார்க்கங்களையும் புராணாதிகளிலும் வெளியிட்டு அவைகளை யாவரும் அனுஷ்டிக்க வேண்டுமென்று அம்பாள் கட்டளையிட்டிருப்பதாகச் சொல்லப்பட்டிருக்கிறது அஷ்டபுராணா வியசேன கதிதாத் ராஜன்சுர்மபுரா திஷ்வியாகேஷா கத்த வை தர்மஸ்ரேத் சிஷோ கல்போ வரு சந்தேக ஜோதிஷா சோத் தர்மோ நானே ஏம் பைத்தாஹம் தனோவிய சயம் மெஷாத் ப்ளவம் கர்ம புராணம் நூத்தி அம்பத்தேழு யங்களாகிய அனியினால் தகிக்கப்பட்டவர்களை உற்சாகப்படுத்துவதில் சந்திரிகை போன்றவள் ஒண்ணு மனுஷியர்களை மூன்று விதமான தாபங்கள் தாபத்ரயங்கள் கஷ்டப்படுத்துவதாக சொல்லப்படும் அவை ஆத்தியாத்மிகம் மனோபுத்தி அகங்கார சித்தங்களாகிறிய மனநேந்திரியங்கள் நாலு பஞ்ச பஞ்சகர்மேந்திரியங்கள் இவைகளடங்கிய சரீரத்தை ஒட்டியது ரெண்டு ஆதி பௌத்திகம் மேலே சொல்லிய இந்திரியங்கள் விஷயங்களாகின்ற பஞ்சபூதங்களால் ஏற்படுகிறது மூணு ஆதி தெய்வீகம் தேவதைகளால் ஏற்படுவது இம்மூன்று தாபங்கள் தான் சம்சாரம் என்பதின் லக்ஷணங்கள் இவைகளால் கடுமையாக தகிக்கப்படும் ஜீவனை அம்பாள் தன் கருணையாகிற நிலவினால் அவனுடைய தாபத்தை போக்கி சந்தோஷப்படுத்துகிறாள் என்று இந்த நாமத்தில் சொல்லப்பட்டதே முந்நூற்றி ஐம்பத்தெட்டு நித்திய யௌவனத்தோடு கூடியவள் அஜரோமிரத என்ற சுதுரையில் சொன்னபடி பரபிரம்மமானது ஜரா மரண வர்ஜிதமாக இருக்கிறபடியால் இங்கே அம்பாளை நித்திய யௌவனமுடையவள் என்று சொல்லப்பட்டது முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது தாபார தபஸ்விகளால் ஆராதிக்கப்பட்டவள் உண் அல்லது தாப ஆத்யா என்று பிரித்து தாபத்தின் மூல காரணமாகிய சாரபூதமாகிறபடியால் விசேஷமாக தியானம் செய்யப்படுகிறவள் என்றும் சொல்லலாம் முன்னூற்றி அறுபது மெல்லியதான இடையை உடையவள் உன் அம்பாளுடைய மத்திய பிரதேசத்தை பற்றி ஏற்கனவே வந்த முப்பத்தஞ்சாவது நாமமாகிய லக்ஷரோமலதா சமுன்னேய என்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது மாம்பாது யா என்ற பெயரோடு அம்பாள் இருப்பதாக சொல்லப்பட்டது மூணு தனுமத்யா என்ற பெயரையுடைய ஒரு விற்ப விசேஷமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் இதில் விவரங்களை சந்த சாஸ்திரங்களில் பார்க்கவும் முன்னூத்தி அறுபத்தி அவித்யாகிற இருட்டை போக்கடிப்பவள் ஒன்னு அவித்யையை உபாசிக்கிறவர்கள் அதாவது ஸ்ரீவித்யையை உபாசிக்காதவர்கள் பயங்கரமாயிருக்கும் இருட்டை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்தம் தம பிரவிஷந்தி ஏ உபாசதே அந்தம் தம பிரவிஷந்தி ஏ வித்யாம்சம் ஸ்ருதி ஸ்ரீ லலிதா திரிசதி முன்னூற்றி அறுபத்ரெண்டு சித் ஜானஸ்வரூபமாக இருப்பவள் ஒன்று அவித்யைக்கு சத்ருவாக இருக்கும் ஞானத்திற்கு சித் என்று பெயர் ரெண்டு சித் என்பது ஸ்வதந்திர சக்தியோடும் பிரபஞ்சத்தின் ஸ்திதிக்கு ஹேதுவாகவும் இருப்பதாக சிதிஸ்வதந்திர விஸ்வ என்று சித்திரத்தில் சொல்லிருக்கிறது மூணு ஜீவித்திருப்பதில் ஆசை உள்ளவர்களுக்கு ஜீவனை கொடுப்பதால் அம்பாளுக்கு சிதி என்று பெயர் ஏற்பட்டதாக மகாபாசிஷ்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னூற்றி அறுபத்தி மூணு தத் தா தத் என்ற பதத்தினால் குறிக்கப்படுகிற படுகிறவள் ஒன்று தத்வம் சி முதலான மகாவாக்கியங்களில் வரும் தத் என்ற பதத்திற்கு ஜகத்தினுடைய சிருஷ்டி முதலான காரியங்களை செய்யும் ரூபபேதங்களுடைய பிரம்மம் என்பது வாஷ்ச்சார்த்தம் அதே பதத்திற்கு கிருத்தியரகிதமாகவும் கேவலம் சுத்த ஸ்வரூபமாயிருப்பதற்கான பிரம்மம் என்பதும் இதே ரூபபேதங்களை பிரம்மமும் கேவல சுத்த பிரம்மமும் ததாத்தியத்தோடு ஒன்றாக இருப்பவை இப்படி தத் என்ற பதத்தினால் லட்சார்த்தமாக குறிக்கப்படும் பிரம்மஸ்வரூபமாக அம்பாள் இருப்பதால் தத் லக்ஷார்த்தா என்று பெயர் முன்னூற்றி அறுபத்தி நாலு சித் என்பதோடு ஏகரசமான அபேதமான ரூபங்களோடு கூடியவள் ஒன்னு அல்லது சித் என்பதை ஏழு முக்கியமான ரசவாக உடைய ரூபங்களோடு கூடியவள் என்றும் சொல்லலாம் 2. இந்த ரூபங்கள் ஆனந்தம் சைத்தன்யம் முதலியவை கேவலமான சுத்தமான பிரம்மத்திற்கும் இவ்வித ஆனந்தம் சைத்தன்யம் முதலிய விசேஷணங்கள் உண்டு ஆயினும் இந்த விசேஷணங்கள் பிரம்மத்தின் அபேதமாக இருப்பதை இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது முன்னூத்தி அறுபத்தஞ்சு சுவாத்மான தன்னுடைய ஆத்மானந்தத்தில் லவப்பிரபிராயமாக இருக்கும் பிரம்மா முதலியவர்களின் ஆனந்த பரம்பரையை உடையவள் ஒன்று அதாவது அம்பாளுடைய ஆத்மரூபமான ஆனந்தமானது சமுத்திரம் போல் அபாரமானது என்றும் பிரம்மா முதலானவர்களுடைய ஆத்மரூபமான ஆனந்தமானது அதில் ஒரு துளி லவம் போன்றது என்றும் தாத்பரியம் ரெண்டு பிரம்மாதிகள் என்பதனால் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலான கர்த்தத்துவங்களால் பேதரூபமாயிருக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்களை குடிப்பது மூணு தைத்ரோபனிஷத்தில் மனுஷானந்தத்திலிருந்து ஆரம்பித்து மேலுக்கு மேலான ஆனந்தங்களை சொல்லி பிரஜாபதி பிரம்மா முதலியானவர்கள் ஆனந்த போது அதெல்லாம் பூர்ணமான அபரிச்சின் மேலானது என்றும் அதை அடைவதே தான் புருஷார்த்தம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நாலு இதையே தான் ஸ்ருதியில் ஏத்தானி பூத்தானி மாத்திரம் உபஜீவந்தி என்று சொல்லப்பட்டது அஞ்சு ஆகவே இந்த இரண்டு நாமங்களில் அம்பாள் தற்பது லட்சார்த்தமான பிரம்ம பரபிரம்மஸ்வரூபம் என்றும் அம்பாளுடைய ஆத்மானந்தத்திற்கு சுஷ்டியாதிகர்மாக்களுக்கு அதிகாரிகளான பிரம்மா முதலானவர்களுடைய ஆனந்தமானது லேசம் கூட சமானமல்லவென்றும் சொல்லப்பட்டது முன்னூற்றி அறுபத்தி ஆறு பரா என்ற சப்தத்தின் ஸ்வரூபமாக இருப்பவள் ஒன்று இது முதல் வரும் நாமங்களில் இது முதல் வரும் நாமங்களில் அம்பாள் சப்த பிரம்மத்தோடு அபிண்ணமாக இருப்பதை சொல்ல ரெண்டு பிரளயகாலத்திற்கு அதற்கு பிறகு சிருஷ்டிக்கப்படும்படியான பிராணிகளுடைய பூர்வ கர்மாவானது பரிபாகம் அடையாமல் இருப்பது இருக்கிறது அப்போது அந்த கர்மாவோடு அபிண்ணமாக இருக்கும் மாயையினால் சூழப்பட்ட பிரம்மமானது கணிபூதமாக உறைந்திருப்பதாக சொல்லப்படும் பிறகு காலத்தில் கர்மாவானது பரிபாகமடைய ஆரம்பிக்கவே அந்த கணிபூதமாக இருக்கும் தன்மையானது மாறுதல் அடைந்து அப்போது பிரம்ம ும் இருக்கும் அவஸ்தையை விஷா கிரியையில் இச்சையோடு கூடியது என்று சொல்லப்படும் பிறகு கர்மாவானது பூராவாக பரிபாகம் அடையும் போது பிரம்மமானது அவ்விதம் பரிபாகம் அடைந்த கர்மாவோடு அபிநமாக இருக்கும் மாயையோடு கூடியதாக இருக்கிறது அப்போது பிரம்மத்தை அவ்வக்தம் வெளியில் தெரியாதது என்று சொல்லப்படும் இவ்விதமான அவ்விய பிரம்மே ஜகத்திற்கு மூல காரணமாக இருப்பதால் அதை காரணபிந்து என்று சொல்வதுண்டு ஊன இவ்விதமான காரணபிந்துவிலிருந்து காரியபிந்துவும் காரியபிந்துவிலிருந்து நாதமும் நாதத்திலிருந்து பீஜமும் உண்டாகின்றன இம்மூன்றையே தான் பர என்று சொல்லப்படும் இவைகளின் ரூபங்கள் சித்தம்சமும் சித்தசித்துகளின் மிச்சரமும் கலப்பும் அச்சித்தம்சமும் ஆகும் काले காலே நிந்தியமானஸ்து சிந்துர்பவதி திருத்தூக்மர்த்தைஷீச்சேத ரகசியாகமம் நாலு மேலே சொல்லிய காரணபிந்து காரியபிந்து நாதம் பீஜம் இவைகளுக்கு அவ்யக்த பிரம்மம் ஈஸ்வரன் ஹிரண்யகர்பன் விராட் சாந்தா வாமா ஜேஷ்டா ரௌத்ரி இவர்களும் அம்பிகை இச்சா ஜான கிரியாசக்திகளும் அதிதெய்வத ரூபங்கள் அதேவிதமான அவைகளுக்கு காமரூப பூர்ணகிரி ஜாலந்தா ஓட்யான பீட்டங்கள் அதிபௌதிக ஸ்வரூபங்கள் அத்தியாத்மிகமாக சொல்லுகையில் காரணபிந்துவானது குண்டலினி ரூபமாக மூலாதாரத்தில் இருக்கிறது இதையே தான் व्यापार வாரோத்தம் புனி ஜன என்று லகுஸ்துதியிலும் சொல்லி இருப்பது போல் அநேக இடங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அஞ்சு இப்படி மூலாதாரத்தில் குண்டலின் ரூபமாகவும் யாதொரு பிரிவுமில்லாமல் இருக்கும் காரணபிந்துவானது முதலிய மேலே சொல்லிய மூன்றையும் உண்டு பண்ண முயலும் போது அது வேதிக்கப்பட்டு வெடித்து அல்லது மலர்ந்து அந்த சமயம் அதிலிருந்து அவ்வக்தமானதும் சப்த பிரம்மம் என்று சொல்லப்படுவதை ஒருவித ஓசையானது உண்டாகிறது பிந்தோ தித்தியமான அவ்யாத்மாரவோ ப சரைப ஸ்ரு சப்த பிர இவ்வித ஓசையானது காரணபிந்துவோடு தாத்தா ததாத்யாம ததாத்யமாக இருப்பதால் எங்கும் பரவியிருந்த போதிலும் மூலாதாரத்தில் தான் முதல் முதலாக வெளிப்படுகிறது தேகத்தில் பிராணவாயுவானது மூலாதாரத்தில் தான் முதலில் உதயமாகிறது என்றும் பேச வேண்டும் என்கிற ஆசையுண்டாகும் போது அந்த முயற்சியினால் தூண்டப்பட்ட வாயுவானது எங்கும் நிறைந்த சப்த பிரம்மமாக ஏற்படுகிறது என்றும் சொல்லப்பட்டது மூலாண விவசோருச்ச யோனிய சவியஞ்சயத்தி தத்ரைவ சப்த பிரம்மா பிசர்வகம் இந்த மாதிரி காரணபிந்துவாத்மகமான சுத்த பிரம்மமானது ஆவிர்வவித்த போதிலும் தான் தான் உற்பத்தியான இடத்திலேயே மூலாதாரத்தில் அசைவற்று நிஷ்பந்தமாக இருக்கிறது இதையே தான் பராவாக்கென்று சொல்லப்படும் ஆறு பின்பு இந்த சப்த பிரம்மமானது வாயுவினால் மேலே வரும்போது நாபிக்கு சமீபம் அங்கே விமர்சரூபமான ஆராய்ந்து பார்க்கும் ஸ்வபாவில் மனசுடன் கலந்து சாமானிய ஸ்பந்தத்துடன் கொஞ்சமான சலனத்துடன் கூடிய காரிய ஆகிறது அப்போது அதை பஷதிவாக் என்று சொல்லப்படும் ஏழு பிறகு அந்த சப்த பிரம்மமானது அதே மாதிரி வாயுவினால் நாபியை தாண்டி மேல் கிருதய பர்யந்தம் வந்தவுடன் தீர்மானம் செய்யும் சக்தியுடைய புத்தியுடன் கலந்து விசேஷ ஸ்பந்தத்துடன் கூடிய நாதமயமாக ஆகிறது அப்போது அதை மத்தியமா மத்தியமாக்கென்று சொல்லப்படும் அதற்கப்புறம் அந்த சப்த பிரம்மமானது அதே மாதிரியாக வாயுவினால் கழுத்து முதலிய ஸ்தானங்களின் வழியாக வந்து வாயின் மூலமாக வெளிவருகிறது அப்போது அது அகராதி வர்ணங்களின் அக்ஷரங்களின் ரூபத்துடனும் காதினால் கேட்கக்கூடியதாகவும் பீஜாத்மகமாகவும் இருக்கிறது அதைத்தான் வைக்கரி வாக்கென்று சொல்வது மூலாதாரே பரா புரோக்தா பஷந்தீனா மத்தியமா புத்தி சம்யுக்தா அஷ்டஸ்தானே சுவைகரி எட்டு இது வேதான் மூலாதார பிரமதி யாவரா பசிய பசிய பசிய பசியயோங் மதமாக்கை வைக்க ருரு ருஷோரஸ் ஜந்தோ சுஷும் நா வணசா இச்சாரியாணும் மூலாதாரே சமுத்போ நாத சேவையே விஜம்பித பசியா அவ்வானோ தடவோர்ன அந் தோ மிதோயர் தோோதையன் விஷு கண்ட வைக்கா இன் நித்யா தந்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒம்போது இம்மாதிரி வாக்கானது நாலு விதமாக இருக்க முதல் மூன்று இருப்பதை தெரியாதவர்கள் ஸ்தூலமாக தெரியும் வைக்கீவன்பதே வாக்கு என்று சொல்லுகிறது வழக்கம் ஸ்ருதி பத்து மேலே சொன்ன மேலே சொல்லியதிலிருந்து தற்பதமானது பராவாக்காக வைத்துக்கொண்டாலும் அது அவ்வியக்தமானதும் நிர்குணமானதுமான பிரம்மத்தை குறிக்காது என்று ஏற்படும் போது சாமான்யமான இருக்கும் தற்பதமானது அப்பேற்பட்ட பிரம்மத்தை குறிக்காதல்லவா ஆகையால் தான் அம்பாளை தத்பதலக்ஷார்த்தா என்று முந்தி சொல்லப்பட்டது பதினொன்று பரா என்றால் மேல்பட்டவள் என்றும் அர்த்தம் பாக்கி மூன்று விதமான பஷந்தி மத்தியமா வைக்கரி வாக்குக்கு மேற்பட்டவதான அம்பாள் இருப்பதால் பரா என்று பெயர் விசேஷமான பிரசாதத்தோடு அனுகிரகத்தோடு இருப்பதாலும் அம்பாளுக்கு பரா என்று பெயர் என்பதாக திரிபுராந்த சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரீ பரானந்த பிரசன்னி பரான தீ பரா பிரதீ பரஷசாம்பி உள்நோக்கி இருக்கும்படி திரும்பும் சித்ரூபமாக இருப்பவள் ஒன்று அதாவது ஸ்வாத்மாபிமுகமாக இருக்கும்படி செய்வதும் சித்ரூபமானதும் அவ்வக்தம் என்று சொல்லப்படுவதுமான பிரம்மரூபமாக இருப்பவள் அர்த்தம் முன்னூத்தி அறுபத்தி பஷ்யந்தி என்ற வாக்ஸ்வரூபமாக இருப்பவள் அல்லது எதையும் பார்க்கிறபடியால் பஷ்ஷந்தி என்று பெயர் அம்பாள் சகலத்தையும் தன்னிடமே பார்க்கிறபடியால் பஷ்ஷந்தி என்றும் செய்ய வேண்டியதான காரணங்களுக்கு மேலெழுந்திருப்பதால் உத்தீர்ணா என்றும் பெயர்களுடையவள் என்றும் சுதோயத் சுதோதயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பஷ்ஷந்தி சர்வம் ஸ்வாத்மனி கரானா நாம் முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது பரதேவதா உத்கிருஷ்டமான தேவதையாக இருப்பவள் முன்னூத்தி எழுபது மத்தியமா மத்தியமா என்ற வாக்ஸ்வரூபமாக இருப்பவள் பசியந்தி போல் சற்று கிளம்பியோதோடு நிற்காமலும் வைகரி போல் மிக தெளிவாகவும் மிக தெளிவாகவும் சகல இல்லாமலும் இருப்பதால் மத்தியமா என்று பெயர்மாத் வைக்கூபா வைகரி மு முந்நூற்றி எழுபத்தொன்று வைகரி ரூபா வைக்கரி என்ற வாக்ஸ்வரூபமாக இருப்பவள் வைக்கரி என்ற பதத்திற்கு விசேஷமாய் கடினமானது என்று அர்த்தம் பராமுதலான வாக்கின் நாலு ரூபங்களில் அது ஸ்தூலமானதும் கனமான பாவத்தோடும் இருப்பதால் வைக்கரி என்று பெயர் ரெண்டு வை நிச்சயமாய் கம் காதின் துவாரத்தை ராதி அடைகிறது என்று இந்த பதத்திற்கு சௌபாக்ய உத சௌபாகிய சுதோதயத்தில் அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது மூணு விகரம் என்ற பிராணவாயுவினால் பிரேரிக்கப்படுவதால் வைக்கரி என்ற பெயர் என்பதாக யோகசாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னூத்தி ரெண்டு ஹிரீமதி லஜையோடு கூடியவள் ஒன்று அம்பாளை பற்றி ஸ்ருதியில் லஜ்ஜாமதிட்டிருஷ்டாச புஷ்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது முன்னூற்றி மூணு ஹிருத்யா ஹதயத்தில் இருப்பவள் அதாவது பக்தர்களுடைய முனீஸ்வரர்களுடைய ஹுதய கமலத்தில் இருப்பவள் ரெண்டு அல்லது ரமணீயமானவள் சொல்லலாம் முன்னூற்றி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 அம்பாள் சின்மயமாய் ஞானைவ ரூபிணியாக இருக்கிறபடியாலும் அவைகளுக்கு அம்பாளிடம் யாதொரு சம்பந்தமுமில்லை என்பது தாத்பரியம் முந்நூற்றி அஞ்சு ராஜராஜனால் உபாசிக்கப்பட்டவள்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 கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு மேலே சொல்லியதை அனுசரித்து மனு குபேரன் இவர்களால் உபாசிக்கப்பட்ட ஸ்ரீவித்தியையின் பேதங்களின் ரூபமாக இருப்பவள் அர்த்தம் கொள்ளலாம் மூணு அம்பாளுடைய சிந்தாமணி கிரகத்தை சுற்றி இருக்கும் பிரகாரங்களில் பதினாலு பதினஞ்சு பிரகாரங்களுக்கு நடுவில் மாணிபத்ரன் முதலான யக்ஷகணங்களுடன் குபேரன் இருந்து கொண்டு அம்பாலை உபாசிப்பதாக லலிதா ஸ்தவரத்னத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தோோக பூர்வா தனதம் தியமி சேவதி குலேஷம் அபிமாத்த முக்கிய நம்பாச்சரவினா முன்னூற்றி ஆறு ராணியாக இருப்பவள் ஒன்று அம்பாள் ராஜராஜேஸ்வரரான மகாகாமேஸ்வரருடைய பட்ட மகிழ்ச்சியானதால் ராஜ்னி என்று பெயர் முன்னூற்றி ரம்யா சௌந்தர்யத்தை உடையவள் முன்னூற்றி எட்டு ராஜீவலோச்சனா இராஜீவத்தை போன்ற கண்களை உடையவள் ஒன்று ராஜீவம் என்ற பதத்திற்கு ராஜீவாக ஜீவினி என்றபடி மான் மீன் தாமர புஷ்பம் என்ற அர்த்தங்கள் உண்டு மீன் இவைகளின் கண்களை போன்ற அல்லது தாமரையைப் போன்ற கண்களையுடையவள் என்று அர்த்தம் ரெண்டு ராஜீவ பதத்திற்கு ராஜாவை அண்டியிருப்பவள் என்றும் அர்த்தம் உண்டு தன் புருஷனான ராஜ ராஜேஸ்வரரை மகாகாமேஸ்வரரை பக்தர்களை அனுகூலமாக பார்ப்பதினால் அம்பாளுக்கு ராஜீவ என்று பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் முன்னூற்றி ரஞ்சனி பக்தர்களை சந்தோஷப்படுத்துகிறவள் ஒன்று அல்லது தான் சமீபத்தில் இருப்பதால் தன்னுடைய நிறத்தினால் சுத்த போன்ற நிறத்தையுடைய பரமசிவனை சிகப்பு அம்பாள் செய்வதால் ரஞ்சனி என்ற பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் அம்பாளுடைய நிறம் என்பது அருணாம் கருணாதரங்கிதாட்சி ஜபாகுசுமபாசுராம் ஜபா புஷ்ப நிபாகிருதிகி பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னூத்தி பத்து பக்தர்களோடு விளையாட்டாக பழகுகிறவள் ஒன்னு ஐஷன் என்ற சாந்தோக்கியத்தில் கவனிக்கவும் தகுந்தவள் ஒண்ணு பரபிரம்மமானது ரசோவை சஹா என்று ஸ்ருதியில் சொன்னபடி சர்வோத்கிருஷ்டமான ரசஸ்வரூபமானபடியால் அம்பாளை ரஷ்யா என்று சொன்னது முன்னூத்தி ஒலிக்கும் சலங்கைகளுடன் கூடிய ஒட்யானத்தை உடையவள் ஒன்று இதே மாதிரி ஆச்சாரியாலும் கொனத்காஞ்சி தாமா என்று சௌந்தர்ய நகரில் அம்பாளை வர்ணிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது பரீட்சீ மத்தியே பரிணச்சரச்சிரன் பாசம் ஷுணிமிகர்தான் புரமதித்துகோபுருஷிக முன்னூற்றி பதிமூணு रमा,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 இரத்தியின் ரூபமாக இருப்பவள் ஒன்று ரத்தியானவள் காமனுடைய பத்னியாகையாலும் அம்பாள் காமேஸ்வரருடைய பத்னியாகியாலும் ரத்திரூபா என்று சொல்லப்பட்டது ரெண்டு ராமா ராகேந்து வதனா என்ற நாமங்களிலிருந்து ரத்திரூபா எனப்படும் கரமக்ஷலாட்சரம் ஏற்படுவதாக சொல்லப்படும் முன்னூற்றி பதினாறு ரத்திப்ரியா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 தீம் கரிஷ்ரி முன்னூற்றி பத்தொம்பது रामा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 गौरी, सर्वे ீலிங்கம் அகிளம் கௌரி சங்கா சேஸ்ய மகேஸ்வரி பும்லிங்கசியா தேராக்கீர் ஸ்திரீலிங்கச்சி ஸ்ரீபுருஷா பிரோக் ரீத்திச்சிஷு லோக்கேஷு ஸ்ரீபம் தேவி திருஷ்ணம் சாத் ஷாஸ்துய வீ மாதிரி லக்ஷ்மி ஸ்ரீ விஷ்ணு இவர்களை பற்றி விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவதிரியும் நாம் நீ பகவான் ஹரிஹே ஸ்ரீநா லக்ஷ்மி ரெண்டு இந்த காரணத்தினால் தான் ஸ்திரீகளிடத்தில் அன்புடனும் நடந்து கொள்ள வேண்டுமென்றும் அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டுமென்றும் அவர்கள் சந்தோஷப்பட்டால் தேவர்களெல்லோரும் சந்தோஷம் அடைந்து குலம் ருத்தி அடையும் என்றும் அப்படிக்கில்லாமல் அவர்களை துக்கமடையபடி செய்தால் தேவர்களுக்கு கோபம் ஏற்பட்டு குலமே நசித்து விடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்திரீய்து ஸ்திரீயோரு இதே மாதிரி மனுஸ்மிருதி முதலியவைகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது மூணு யோகிகள் அம்பாளுடைய தியானத்திலும் உபாசனையிலும் ரமிப்பதால் சந்தோஷமாக முயற்சிப்பதால் அம்பாளுக்கு ராமா என்று பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் முன்னூற்றி இருபது ரமணலம்பட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 அவர்கள் சதீனாம் அச்சரமே என்று சொல்லப்பட்ட அம்பாளுடைய அம்சமாக இருப்பதினால் ஏற்படுகிறது என்று தாத்பரியம் ரெண்டு ரமணம் என்றால் சம்போகம் கிரீடை என்று அர்த்தம் முன்னூற்றி காம்யா விரும்பப்படுகிறவள் ஒன்னு முமுஷுக்கள் ஞானத்தின் மூலமாக அம்பாளுடைய சாயுத்தத்தை அடைய விரும்புவதால் அம்பாளுக்கு காம்யா என்று பெயர் ரெண்டு அல்லது கிருஷ்ணபக்ஷத்து துவாதசி இரவுக்கு காம்யா என்று பெயர் அதன் ஸ்வரூபமாக அம்பாள் காம்யா என்று அம்பாளுக்கு பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் முன்னூத்தி இருபத்தி காமகலா ரூபமாக இருப்பவள் ஒன்று காமகலையை பற்றி ஏற்கனவே வந்த எண்பத்தொம்போதாவது நாமமாகிய மூலகூடற்றயகலேபரா என்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் பாகங்கள் மூன்று பிந்துக்களுக்கும் ஹார்த்தகலையும் என்பதும் அங்கே சொல்லப்பட்டது அவைகளில் முதலாவது பிந்துவுக்கு காமம் என்றும் கடைசியாகிய ஹார்த்த கலைக்கு என்றும் பெயர் இருப்பதினால் அவை நாளும் சேர்ந்ததற்கு காமகலை என்று பெயர் இது அம்பாளுடைய சூக்மதரமான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 காமதாமிளிபுராணம் முன்னூத்தி இருபத்தி மூணு கதம்பும பிரியா கதம்ப புஷ்பங்களில் பிரியமுடையவள் முன்னூத்தி இருபத்தி நாலு கல்யாணி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 கருணாரசத்தையுடைய சாகரம் போன்றவள் ஒன்று ரசம் என்றால் ஜலம் கருணை என்ற ஜலத்தோடு கூடிய சமுத்திரம் போல் அம்பால் இருப்பதால் கருணாரசாகரா என்று பெயர் அதாவது சாகரங்களை விட அதிகமான கருணாரசத்தையுடையவள் அபாரமான கருணையோடு கூடியவள் என்று தாத்பரியம் முன்னூற்றி இருபத்தி கலைகளை உடையவள்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 சமுன்மீலன் சம்பத் கமலம்தைக்கி கம் ப்வம் கிமியா மாநாத் அஷ்டுத விதா பரிணை யோஷாக்கிளம இவ உடையவள் என்றும் அர்த்தம் சொல்லலாம் அம்பாளுடைய பேச்சின் இனிமையை பற்றி ஏற்கனவே வந்த இருபத்தி ஏழாவது நாமமாகியாபா என்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது மூணு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 அழகு உள்ளவள் ஒன்று அல்லது மேலே சொல்லியபடி கம் என்ற பதத்திற்கு பிரம்மம் என்று அர்த்தம் இருப்பதாலும் அம்பாள் முடிவில் பிரம்மஸ்வரூபமாக இருப்பதாலும் காந்தா என்று பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் ரெண்டு கிருஷ்ணபக்ஷத்திய ஏகாதசியின் ராத்திரிக்கு காந்தா என்று பெயர் அந்த அம்பாள் இருப்பதால் காந்தா என்று பெயர் முன்னூற்றி காதம்பரி பிரிய உத்தமமான மத்தியத்தில் பிரியமுள்ளவள் ஒன்று மத்தியம் முதலியவைகளை மகாதேவிக்கு நிவேதனம் செய்துவிட்டு பிறகு ஸ்வீகரிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிஷ்ருத்தம் ஐஷமாத்தியம் பலம் சி யோனி சு சுபரிஷ நிவேதையந்தேவதாயை மகத்தை சுவாமி கிருத்திய சுகிரு சித்திமே தீன் இம்மாதிரி உபாசனையானது அவைகளை வழக்கமாக ஸ்வீகரிப்பவர்களுக்குத்தான் ஏற்பட்டது என்று சொல்வதும் உண்டு முன்னூற்றி முப்பத்தொன்று பரதா வரங்களை கொடுப்பவள் ஒன்று அதாவது பிரம்மா விஷ்ணு முதலான பக்தர்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்புகிற சகலவிதமான வரங்களையும் அம்பாள் கொடுப்பதாக சொல்லப்பட்டது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 புராம் இவைகளில் சொல்ல பட்டிருக்கிறது யாகம் உத்தவான உணாசனோர்பாணி ஏஷியா சதைவோ வரதேயம் பிஷதி லோகத்தில் சாதாரணமாக கொடுப்பது கைகளால் இங்கு அம்பாள் வரன்களை எல்லாம் கொடுப்பதாக சொல்லப்பட்டது வாஸ்தவத்தில் அம்பாள் கோரிய வரன்களை எல்லாம் கொடுப்பதினால் வரதா என்று பெயர் ஏற்பட்டதே தவிர கையினால் வரதமுத்துரையை காட்டுவதனால் அல்ல அம்பாளுடைய ரூபத்தை தியானம் செய்யும் அபய வரத தியானம் செய்வது வழக்கமல்ல அம்பாளுடைய நாலு கைகளிலும் பாஷாங்குஷ சாபமானங்கள் இருப்பதாகவே தியானம் செய்வது வழக்கம் ஏனென்றால் இதர தேவத்தைகள்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 அபயவரதோவஹாசி பிரகவர்ப்பேலோகி சரணாவேவனந்தர்யலகரியில் வர்ணித்திருக்கிறார்கள் நாலு அம்பாளுக்கு வரதா என்ற பெயர் வந்ததை பற்றி வார்த்தி காமான் பூரையதீஸ்வரி தாது ஸ்மிருதா என்று தேவி பாகவதத்திலும் நவம் யாம் சதா பூஜா இயம் தேவீ சமாதினா வரதா சர்வலோகாம் பவிஷியதி நம்சயா என்று வராக புராணத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது முன் நூத்தி முப்பத்தி ரெண்டு வாமநயனா அழகான கண்களை உடையவள்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 வந்த புண் புண்ணிய என்ற நாமத்தையும் திருஷதியில் வரும் கர்ம பிரதா என்ற நாமத்தையும் இங்கு கவனிக்கவும் முன்னூத்தி முப்பத்தி மூணு வருணி என்ற மத்தியத்தை பானம் செய்வதனால் ஏற்படும் ஆனந்தத்தினால் மெய்மறந்திருப்பவள் ஒன்று வருணி என்பது போச்சையில் இருந்து உண்டாகும் ஒருவித மத்தியம் அது வருணனுக்கு பிரியமானதாகியால் அதற்கு வருணி என்று பெயர் விஹ்வல என்றால் பாகிய பதார்த்தங்களை மறந்திருப்பது இதனால் அம்பாள் சுவாத்மானந்தத்தில் ஈடுபட்டிருப்பதை சொல்லப்பட்டது இதையேதான் பின்னால் வரும் எண்ணூற்றி நாமமான ஸ்வாத்மாராமா என்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது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 विरिंचे தவ சரணேருகவன்வன் விரச்சோம் வகையேனூதியை பஜாதேபா சே தோ தூளனவி இப்படி தாங்குவதில் ஆதிசேஷனுக்கு ஒரு விதமான ஸ்ரமமும் ஏற்படாமல் இருக்கும்படி அம்பாள் அனுகிரகம் செய்திருப்பதாக இந்த ராமத்தில் சொல்லப்பட்டதாக வைத்து கொள்ளலாம்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 அத்த்ஷோம் ஸிடீவருக்கா பூஷா தி தோக் வாருணி வாயுதேவா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 படிகள் வழியாக போனால அ தர்சனம் கிடைாதாகையால் அம்பாள் வேதைக வேதங்களால் மட்டும் அறியாள் என்று ஏற்படுகிறது இதையேதான் தக்ஷிணா அத்தர்வணாம் அங்கிரசாம் பிரதீஷே சாம் நாம் உதீஷி மகதி என்று சுருத்தியில் சொன்னது மூணு அல்லது சாம அதர்வண வேதங்களுக்கு முறையே தேவதைகளான சுத்த முதலானவை சௌபாகிய முதலானவை லோபாமுத்ரா முதலானவை துரியாம்பா முதலானவை இந்த வித்யைகளால் அறியப்படுவதால் அம்பாளுக்கு வேத வேத்யா பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் முன்னூற்றி முப்பத்தி ஆறுமெனப்படும் பர்வதத்தில் இருப்பவள் ஒன்று விந்தியாச்சலத்திற்கும் அம்பாளுடைய ரூபத்திற்கும் விந்தியாதி வாசினி என்று பெயர் என்பதாக பத்ம புராணத்தில் அம்பாளுடைய சொல்லுகையில் சொல்லப்பட்டிருக்கிறது த்ரிகூடே சதீதா விந்தே விந்தியாதி வாசினி பண்ண போவதாகவும்வி மஹாத்மத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது जाता, பயே மஹாசுரோ நந்தோபே ஜாத்த யசோதம்பி விந்தியி வைவஸ்வேந்திரே தௌச்சுபக देवो தேவ தவா நாசயிஷ் நந்தாக்கியா விந்தியவாசி என்று பஞ்சராத்ரலக்ஷ்மி தந்திரத்திலும் சொல்ல இருக்கிறது முந்நூற்றி முப்பத்தி ஏழு பிதாத்ரி ஜகத்தை தாங்குகிறவள் ஒன்னு அல்லது ஜகத்தை போஷிக்கிறவள் என்று அர்த்தம் சொல்லலாம் தாத்ரி மாதா சமாக்கியா தா தேவி பாகவதம் அம்பாளுக்கு தாத்ரி ஜெகத்தாத்ரி என்ற பெயர்களும் உண்டு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 வேதங்களை உத்னம் பண்ணியவள் உண்டு பண்ணியவள் வேதங்கள் பிரம்மத்தினிடமிருந்து உண்டானவை என்பது அநேக வாக்கியங்களால் பிரதிபாதிக்கப்பட்டிருக்கிறது 2. அம்பாளுடைய ஸ்வரூபமான குண்டலினிடமிருந்து சகல சப்தங்களும் உண்டானவை என்றும் அதனால் அம்பாளுக்கு வேத என்ற பெயர் வந்ததாகவும் யதார குண்டலின்யா சமுதா ஸ்வராஷ வியஞ்சனானி தி வேத தேவி பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முந்நூற்றி முப்பத்தொம்பது விஷ்ணு மாயா விஷ்ணுவினுடைய மாயா ரூபிணியாக இருப்பவள் ஒன்று தேசம் காலம் முதலிய கட்டுக்களுக்கு அடங்காமல் எங்கும் வியாபித்திருப்பதினால் விஷ்ணு என்று பெயர் அவரையும் சூழ்ந்த கட்டில் அடக்குவதால் அம்பாளுக்கு விஷ்ணு என்று பெயர் ரெண்டு அல்லது விஷ்ணுவினுடைய மாயை என்று அர்த்தம் சொல்லலாம் தெய்வி குணமயி மம மாயா துரத்யா பகவத்கீதை அம்பாளை விசேஷமாக விஷ்ணு என்ற பெயரால் தேவி மகாத்மியத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது விஷ்ணு மாயே திதிதா நமஸ்தை நமஸ்தை நமஸ்தை நமோ நம ஊன விஷ்ணு மாயையானது சகலவஸ்துக்களுக்கும் அவை அவைகளுடைய சத்வ ரஜஸ்தமோ குணங்களின் பேதங்கள் பிரகாரம் வியம் அவ்வியம் என்பதான வேதத்திற்கு காரணமாக இருப்பதாக சொல்லப்பட்டது அவ்வக்து விபஜயார்த்தம் குரு தேசோஷே காளிகா புராணம் முன்னூத்தி நாற்பது விலாசினி விலாசத்தோடு கூடியவள் ஒண்ணு விலாசம் என்ற பதத்திற்கு கேலி விளையாட்டு காமோத்தீபன நடத்தைகள் என்று அர்த்தம் ரெண்டு நித்திய தோக்த்ரி என்றபடி விலாசினி என்பது ஒருவிதமான பீட்டசக்திக்கு பெயர் அந்த ரூபமாக அம்பாள் இருப்பதால் விலாசினி என்று பெயர் மூணு வபயோரபேத என்றபடிலாசினி என்றும் இந்த நாமத்தை சொல்லலாம் பிரம்மரந்திரத்தை பிலம் என்று சொல்வதுண்டு அது மோட்சத்திற்கு துவாரம் என்றும் அதை அடைத்து கொண்டு என்ற ஒரு சக்தியானவள் இருப்பதாகவும் சொல்லப்படும் அந்த சக்தி ரூபமாக அம்பாள் இருப்பதால் விலாசினி என்று பெயர் வந்ததாக சொல்லலாம் तत्र லம்ேயம் திரோயும்ியபராணோோோ காமிவிதந்தம் முன்னூத்தி நாற்பத்தியொண்ணு க்த்தஸ்வ கஷேத்திரத்தை தன்னுடைய நிஜமான ரூபமாக உடையவள் உண்மை க்ஷேத்திரம் என்பது அம்பாளிருக்கும்படியான காமரூபம் முதலான திவ்யக் கஷேத்திரங்களை குறிக்கும் தக்ஷபிரதாபதி யாகத்தை அழித்த பிறகு பரமசிவன் தன்னுடைய பத்னியாகிய சதி தேவியின் தோளின் மேல் போட்டுக்கொண்டு துக்காகிரந்தராக அலையும் போது சமஸ்த ஒன்றும் தோன்றாதவர்களாக மகாவிஷ்ணுவனுடைய வேண்டிக் கொள்ளவே அவர் சதீதேவியின் சரீரம் இருக்கும் வரையில் பரமசிவன் நம்மாதிரி இருப்பார் என்று உணர்ந்து தன்னுடைய சக்ராயுத அந்தமாக பண்ணினார் என்றும் அந்த துண்டுகள் விழுந்த இடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஓரோர் கஷேத்திரமாக ஏற்பட்டது என்றும் சொல்லப்படும் என்பது ஆறு தத்துவங்களடங்கிய சரீரத்தையும் குறிக்கும் ஜீவனை கேத்திரஜன் என்றும் சொல்லப்படும் இந்த பிரிவையே பிரகிருதி புருஷன் என்றும் சொல்வதுண்டு அறிந்தவரும் சகல ஜீவன்களிலும் இருப்பவருமான பரமாத்மாவை கஷேத்திரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கேத்திர கஷேத்தஜ்ய சம்பந்தத்தை பகவத்கீதையில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கவும் இதம் ஷரீரம் வசுதே கேத்திரமித்யே ஏதத்தியோவேதி க்ஷிரி தான் க்ஷேற்றம் சாபி மாம் விஷு பாரத விஷ்ணுஸ்மதி க்ஷேத்மா விதி விஷுஸ்மதி தனி க்ஷேத் சேனய் भोक्तारं ஆகோஷேற்றம் புருஷம் தான் லிங்கபுராணம் அவியம் க்ஷேற்றமுதிம கஷேத்த உச்சுபுராணம் கேராஜா தயவா தாங்க சயோகாத்மா தேத்துச்சேராணம் ஆம காரகிதம் க்ஷேத் பிரசே யோதித்துமாத்தமோஷி ஜீவசோதராத்ம sagaja-sarvadehinam, sarvam, sukham-dukkam mahāṁcetra-gya ucchāva-seshu-bhūteshu, சகஜசேனம் தும் சூ தாவுத்திரு மகான் க்ஷேற்ற உச்சாவயசேஷியமூத்தய்பதந்திர ிய மனுஸ்மதி பரமசிவனுடைய பத்ன முன்னூற்றி நாற்பத்தி மூணு க்ஷேத்ஷேற்றினி க்ஷேத் க்ஷேற்றன் இவர்கள் இருவரையும் பரிபாலிப்பவள் முன்னூற்றி நாற்பத்தி நாலு க்ஷய வத்திவிர்முக்த் விற்பி இவைகள் இல்லாதவள் ஒன்று கஷயம் என்பது குறைவது விற்தி என்பது அதிகப்படுவது இவை இரண்டும் க்ஷேத்ரத்தோடு சம்பந்தப்பட்ட பாவங்கள் அம்பாள் க்ஷேத்தங்களுக்கு அதிஷ் அதிர்ஷ்டாதாவாக இருப்பதாலும் அப்பேற்பட்ட பாவங்களால் பாதிக்கப்படாமல் இருப்பது இங்கு சொல்லப்பட்டது இதையேதான் நைனம் சிந்தி சஸ்திராணி தகதி பாவக ந சைனம் கிளேத எந்த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 சன சாதுனா கமணா பூயான் ஏவா ஏ வா சாதுனா கனீயான் வாஜச நேயஸ்ருதி என்று ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது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 பாலியானவள்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 அபகரித்தானேயாகில் அவன் யாராயிருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அவனை சமஹாரம் செய்து விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தனம் யோகா தேசோரை நாம சாகிதம் வாபி கேத்ரபாலோ நிகந்த ரெண்டு க்ஷேத்ரம் என்றால் யாகசாலைக்குப் பெயர் அதை காப்பாற்றுகிறவள்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 பெயர் என்றும் அப்போது ஆரம்பமாகும் சகல காரியங்களும் ஜயமாக முடியும் என்றும் முகூர்த்த சிந்தாமணையில் சொல்லப்பட்டது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 ஈஷத் சந்தியாமதிக்கிச்சித் தார விஜயோயாரியேகாதோமுகூயோயபரிக்கீர்த்தி தமின் யாத்திராவிதவியாஷி அம்பாள் இப்பேற்பட்ட காலரூபியாக இருப்பதால் விஜயா என்று பெயர் முன்னூற்றி நாற்பத்தி ஏழு விமலா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 துபம் தான் ஜயம் காந்தம் விபுலம் விஜயம் ததா சுமுகம் விமுலம் நந்தம் நிதனம் சமோரமம் என்பதாக கிரக விசேஷங்களில் பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன முன்னூற்றி நாற்பத்தி நமஸ்கரிக்க தகுந்தவள் முன்னூற்றி நாற்பத்தி ஒம்போது பக்த ஜனங்களுக்கு அனுகிரகம் செய்பவள் ஒன்று பக்தர்களை குழந்தைகளைப் போல் பிரியத்துடன் போஷிப்பவள் என்று அர்த்தம் முன்னூற்றி ஐம்பது வாக்வாதினி வாக்கை சொல்லுகிறவள் அல்லது சொல்லும்படி செய்கிறவள் அல்லது வாக்வாதினி என்ற தேவதா ரூபமாக இருப்பவள்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 கொஞ்சமாக கொடுப்பது மாதிரி அல்லாமல் யாவருக்கும் தாராளமாக கொடுக்கும் சக்தியோடும் கூடிவை என்று வர்ணித்திருக்கிறார்கள் தாத்தும் பலமபிஜமா தவகி ஷரணாவே விபுண பதம் தேகாந்த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 ஜன்ரே கிராப்தியை பூர்ணக்தியை சக்தி ரகசியம் முன்னூத்தி ஐம்பத்தி நாலு பசு பாச விமோஷினி பசுக்களை பாசத்திலிருந்து விடுவிப்பவள் உன்னே தானும் பரபிரம்மும் ஒன்று என்பதான அபேத ஜான ரூபமான வித்திய இல்லாதவர்களை பசுக்கள் என்று சொல்லப்படும் யோன்யாம் தேவ தாம் உபாஸ்தேன்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 மூணு பசுக்களாகிற ஜீவன்களுக்கெல்லாம் பரமசிவன் பதியாக இருப்பதால் அவருக்கு பசுபதி என்று பெயர் அபேத ஜானம் ஏற்படுவதின் பேரில் பாசமானது விடுபட்டு போனால் ஜீவனான பசுவானவன் பரமசிவனாகிய பதியாகவே ஆகிவிடுகிறான் என்று சொல்லப்பட்டது பாஷபத்தோபே ஜீவ பாஷமுக்தி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 சகலவிதமான பாகண்டிகளையும் சமஹாரம் செய்தவள் ஒண்ணு வேத வேத விருத்தமானதுமான ஆச்சாரத்தையுடையவர்களை பாகண்டிகள் என்று சொல்வது வழக்கம் அவர்களோடு த்விஜர்கள் பேசக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத பாக்யாச்சாரா இதே விதமாக புராணம் நியாயம் மீமாசை தர்மசாஸ்திரம் வேதாங்கங்கள் ஆறு வேதங்கள் நாலு இந்த பதினாலு தான் வித்யைக்கும் தர்மத்திற்கும் இருப்பிடமென்றும் இவற்றுக்கு பாகியமாக வெளியில் இருப்பவையெல்லாம் பாகண்டம் என்றும் புத்தியினால் கல்பனை ஏற்பட்டவை என்றும் அவைகளால் புத்தியில் குழப்பம் மோகம் ஏற்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது புராணியாய மீமா தர்மஷாஸ்திராங்க தர்மஸ் ஏதம் இல்பை மோகனாத்தய மகா மோகேன்தான் மூணு பா என்றால் வேதத்திற்கு பெயர் அதை கண்டிக்கிறவன் பா நாலு வாஷண்டா என்ற பாடாந்தரத்திலும் மேலே சொல்லி அர்த்தங்கள் தான் முன்னூத்தி ஐம்பத்தாறு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 அஷ்டபுராணா வியசேன கதிதாணோராஜன்மித்தியுபராம் கத்த வை தர்மஸ்ரேஷோ கல்போ வருவோதிஷாஸ் நயவி உபிரம்மணம் விதாஸ் சேதை சோத் தான் நானே ஏம் பைத்தமம் தர்ம மனோவ் சயம் மெஷாத் ப்ளவம் கர்ம புராணம் முன்னூத்தி அம்பத்தேழு யங்களாகிய அனியினால் தகிக்கப்பட்டவர்களை உற்சப்படுத்துவதில் சந்திரிகை போன்றவள் ஒன்று மனுஷியர்களை மூன்று விதமான தாபங்கள் தாபத்ரயங்கள் கஷ்டப்படுத்துவதாக சொல்லப்படும் அவை ஆத்யாத்மிகம் மனோபுத்திய அகங்கார சித்தங்களாகிறிய மனநேந்திரியங்கள் நாலு பஞ்ச பஞ்சகர்மேந்திரியங்கள் இவைகளடங்கிய சரீரத்தை ஒட்டியது ரெண்டு ஆதி மேலே சொல்லிய இந்திரியங்கள் விஷயங்களாகின்ற பஞ்சபூதங்களால் ஏற்படுகிறது மூணு ஆதி தெய்வீகம் தேவதைகளால் ஏற்படுவது தாபங்கள் தான் சம்சாரம் என்பதின் லக்ஷணங்கள் இவைகளால் கடுமையாக தகிக்கப்படும் ஜீவனை அம்பாள் தன் கருணையாகிற நிலவினால் அவனுடைய தாபத்தை போக்கி சந்தோஷப்படுத்துகிறாள் என்று இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது முந்நூற்றி தருணி நித்திய யௌவனத்தோடு கூடியவள் அஜரோமிரத என்ற சுதுரியில் சொன்னபடி பரபிரம்மமானது ஜரா மரண வர்ஜிதமாக இருக்கிறபடியால் இங்கே அம்பாளை நித்திய யௌவனமுடையவள் என்று சொல்லப்பட்டது முன்னூற்றி ஐம்பத்தி தபஸ்விகளால் ஆராதிக்கப்பட்டவள் உண் அல்லது தாப ஆத்யா என்று பிரித்து தாபத்தின் மூல சம்சாரத்திற்கு சாரபூதமாகிறபடியால் விசேஷமாக தியானம் செய்யப்படுகிறவள் என்றும் சொல்லலாம் முன்னூத்தி அறுபது மெல்லியதான இடையை உடையவள் உன் அம்பாளுடைய மத்திய பிரதேசத்தை பற்றி ஏற்கனவே வந்த முப்பத்தஞ்சாவது நாமமாகிய லக்ஷரோமலாரதா சமுன்னேய என்பதில் சொல்லப்பட்டிருக்கிறது மாம்பாது நிவாயஸ்தீரே நிவ நிசந்தி பில்வேஸ்வர காந்தா தேமி தனுமத்யா என்று சொன்னபடி காஞ்சி தேசத்தில் தனுமத்யா என்ற பெயரோடு அம்பாள் இருப்பதாக சொல்லப்பட்டது மூணு தனுமத்யா என்ற பெயரையுடைய ஒரு விறத்த விசேஷமாக இருப்பவள் என்றும் சொல்லலாம் இதில் விவரங்களை சந்த சாஸ்திரங்களில் பார்க்கவும் முன்னூத்தி அறுபத்தி அவித்யாகிற இருட்டை போக்கடிப்பவள் ஒன்னு அவித்யையை உபாசிக்கிறவர்கள் அதாவது ஸ்ரீவித்தியையை உபாசிக்காதவர்கள் பயங்கரமாயிருக்கும் இருட்டை அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஏ வித்யாம்சமுபாசதே ஸ்ருதி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 திஹே து என்று சக்தி சூத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மூணு ஜீவித்திருப்பதில் ஆசை உள்ளவர்களுக்கு ஜீவனை கொடுப்பதால் அம்பாளுக்கு சிதி என்று பெயர் ஏற்பட்டதாக மகாபாசிஷ்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சைஷா சித்திரிணாம் முந்நூற்றி அறுபத்தி மூணு தத்த லக்ஷார்த்தா தத் என்ற பதத்தினால் குறிக்கப்படுகிறவள் ஒன்று தத்வம்சி முதலான மகா வாக்கியங்களில் வரும் தத் என்ற பதத்திற்கு ஜகத்தினுடைய சிருஷ்டி முதலான காரியங்களை செய்யும் ரூபபேதங்களுடைய பிரம்மம் என்பது வாஷ்ச்சார்த்தம் அதே பதத்திற்கு கிருத்தியரஹிதமாகவும் கேவலம் சுத்தஸ்வரூபமாயிருப்பதற்கான பிரம்மம் என்பதும் லக்ஷார்த்தம் இதே ரூபபேதங்களை உடைய பிரம்மமும் கேவல சுத்த ஸ்வரூபமான பிரம்மமும் ததார்த்தத்தோடு ஒன்றாக இருப்பவள் இப்படி தத் என்ற பதத்தினால் லட்சார்த்தமாக குறிக்கப்படும் பிரம்மஸ்வரூபமாக அம்பாள் இருப்பதால் தத் லக்ஷார்த்தா என்று பெயர் முன்னூத்தி அறுபத்தி நாலு சித்தேகரசூபிணி சித் என்பதோடு ஏகரசமான அபேதமான ரூபங்களோடு கூடியவள் ஒன்று அல்லது சித் என்பதை முக்கியமான ரசமாக உடைய ரூபங்களோடு கூடியவள் என்றும் சொல்லலாம் ரெண்டு இந்த ரூபங்கள் ஆனந்தம் சைத்தன்யம் முதலியவை கேவலமானும் இவ்வித ஆனந்தம் முதலிய விசேஷங்கள் உண்டு ஆயினும் இந்த விசேஷங்கள் என்று அபேதமாக இருப்பதை அறுபத்தஞ்சு லவிபூத பிரம்மா தியானந்த சந்திகே தன்னுடைய ஆத்மானந்தத்தில் லவப்பிராயமாக இருக்கும் பிரம்மா முதலியவர்களின் ஆனந்த பரம்பரையை உடையவள் ஒன்று அதாவது அம்பாளுடைய ஆத்மரூபமான ஆனந்தமானது சமுத்திரம் போல் அபாரமானது என்றும் பிரம்மா முதலானவர்களுடைய ஆனந்தமானது அதில் ஒரு துளி லவம் போன்றதென்றும் தாத்பரியம் ரெண்டு பிரம்மாதிகள் என்பதனால் சிருஷ்டி ஸ்தி சம்ஹாரம் முதலான கர்த்தத்துவங்களால் பேதரூபமாயிருக்கும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்களை குடிப்பது மூணு தைத்ரோபனிஷத்தில் மானுஷானந்தத்திலிருந்து ஆரம்பித்து மேலுக்கு மேலான ஆனந்தங்களை சொல்லி வருகிற பிரஜாபதி பிரம்மா சொல்லும் போது அதெல்லாம் பூர்ணமான அபரிச்சின்னமான ஆனந்தம் பிரம்மானந்தமே எல்லாவற்றிற்கும் மேலானதென்றும் அதை அடைவதேதான் உத்தமமான புருஷார்த்தம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது நாள் இதையே தான் ஸ்ருதியில் ஏதைவ ஆனந்த அன்யானி பூதானி மாத்திரா உபஜீவந்தி என்று சொல்லப்பட்டதே அஞ்சு ஆகவே இந்த இரண்டு நாமங்களில் அம்பாள் தற்பத லட்சார்த்தமான பரபிரம்மஸ்வரூபம் என்றும் அம்பாளுடைய ஆத்மானந்தத்திற்கு சிருஷ்டியாதி கர்மாக்களுக்கு அதிகாரிகளான பிரம்மா முதலானவர்களுடைய ஆனந்தமானது லேசம் கூட சமானமல்லவென்றும் சொல்லப்பட்டது முன்னூற்றி பரா பரா என்ற சப்தத்தின் ஸ்வரூபமாக இருப்பவள் ஒன்னு இது முதல் வரும் நாமங்களில் அம்பாள் சப்த பிரம்மத்தோடு அபிநமாக இருப்பதை சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு பிரளய காலத்திற்கு பிறகு சிருஷ்டிக்கப்படும்படியான பிராணிகளுடைய பூர்வ கர்மாவானது பரிபாகம் அடையாமல் இருக்கிறது அப்போது அந்த கர்மாவோடு அபிநமாக இருக்கும் மாயையினால் சூழப்பட்ட பிரம்மமானது கணிபூதமாக உறைந்திருப்பதாக சொல்லப்படும் பிறகு காலத்தில் கர்மாவானது பரிபாகமடைய ஆரம்பிக்கவே அந்த கணிபூதமாக இருக்கும் தன்மையானது மாறுதல் அடைந்து அப்போது பிரம்மத்திற்கு இருக்கும் அவஸ்தையை விசிகிஷா கிரியையில் இச்சையோடு கூடியது என்று சொல்லப்படும் பிறகு கர்மாவானது பூராவாக பரிபாகம் அடையும் போது பிரம்மமானது அவ்விதம் பரிபாகமடைந்த கர்மாவோடு அபிநமாக இருக்கும் மாயையோடு கூடியதாக இருக்கிறது அப்போது பிரம்மத்தை அவ்வியக்தம் வெளியில் தெரியாதது என்று சொல்லப்படும் இவ்விதமான அவ்வியக்த பிரம்மே ஜகத்திற்கு மூல காரணமாக இருப்பதால் அதை காரணபிந்து என்று சொல்வதுண்டு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 காலே நிந்தியமான சபிந்துஷ் சிந்துநாத் நிகத்தியதே ரகசியமம் நாலு மேலே சொல்லிய காரணபிந்தூ காரியுநாதம் பீஜம் இவைகளுக்கு அவ்க்திரம்மம் ஈஸ்வரன் ஹிணியகர்பன் விராடிவர்களும் சாந்தா வாமா ஜேஷ்டா ரௌத்ரிவர்களும் அம்பிகை இச்சா ஜான கிரியாசக்திகளும் அதிதைவங்கள் அதேவிதமான அவைகளுக்கு காமரூப பூர்ணகிரி ஜாலந்தா ஓட்யான பீட்டங்கள் அதிபௌதிக ஸ்வரூபங்கள் அத்தியாத்மிகமாக சொல்லுகையில் காரணபிந்துவானது குண்டலினி ரூபமாக மூலாதாரத்தில் இருக்கிறது இதையேதான் சக்தி குண்டலினி தீ வியாபாரி ஜன என்று லகுஸ்துதியிலும் சொல்லியிருப்பது போல் அநேக இடங்களில் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அஞ்சு இப்படி மூலாதாரத்தில் குண்டலின் ரூபமாகவும் யாதொரு பிரிவுமில்லாமல் இருக்கும் காரணபிந்துவானது காரியபிந்துவ முதலிய மேலே சொல்லிய மூன்றையும் உண்டு பண்ண அது வேதிக்கப்பட்டு வெடித்து மலர்ந்து அந்த சமயம் அதிலிருந்து அவக்தானதும் பிரம்மம் என்று சொல்லப்படுவதுமான ஒருவித ஓசையானது உண்டாகிறது அவ்வியாத்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 இந்த மாதிரி கரணபிந்துவாத்மகமான சுத்த பிரம்மமானது ஆவிர்வவித்த தான் உற்பத்தியான இடத்திலேயே மூலாதாரத்தில் அசைவற்று நிஷ்பந்தமாக இருக்கிறது இதையே தான் பராவாக் என்று சொல்லப்படும் ஆறு பின்பு இந்த சப்த பிரம்மமானது வாயுவினால் மேலே வரும்போது நாபிக்கு சமீபம் வந்தவுடன் அங்கே விமர்சரூபமான ஆராய்ந்து பார்க்கும் சுவாவமுள்ள மனசுடன் கலந்து சாமானிய ஸ்பந்தத்துடன் கொஞ்சமான சலனத்துடன் கூடிய காரியபிந்துவாக ஆகிறது அப்போது அதை பஷிவாக்கு என்று சொல்லப்படும் ஏழு பிறகு அந்த சப்த பிரம்மமானது அதே மாதிரி வாயுவினால் நாபியை தாண்டி மேல் கிருதயபர்யந்தம் அங்கு நிச்சயாத்மகமான தீர்மானம் செய்யும் சக்தியுடைய புத்தியுடன் கலந்து விசேஷமான சந்தத்துடன் கூடிய நாதமயமாக ஆகிறது அப்போது அதை மத்தியமா வாக்கென்று சொல்லப்படும்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 எட்டு இது மூலாதார பிரதி भवति भवने प्रेरिता சுஷும் தவிர ஆச்சாரிய மூளாதாரோசவ சேவம்பாதின அந் திதோ தயோசன் விஷு ஆகிய நித்யா தந்திர ஒன்போது இம்மாதிரி வாக்கானது நாலு விதமாக இருக்க முதல் மூன்று இருப்பதை தெரியாதவர்கள் ஸ்தூலமாக தெரியும் வைக்கரியே வாக்கு என்று சொல்லுகிறது வழக்கம் தஸ்மாத் தன் மனுஷா உபஜீவந்தி ஸ்ருதி மேலே சொல்லியதிலிருந்து தத்தமானது பராவாக்காக வைத்துக்கொண்டாலும் அது அவ்வியமானதும் நிர்குணமானதுமான பிரம்மத்தை குறிக்காது என்று ஏற்படும் போது சாமான்யமான வைக்கரி வாக்காக இருக்கும் தத்பதமானது அப்பேற்பட்ட பிரம்மத்தை குறிக்காதல்லவா ஆகையால் தான் அம்பா தற்பதலார்த்த முந்தி சொல்லது என்றும் அர்த்தம் பாக்கி மூன்று விதமான வைகரி வாக்கு மேற்பட்டமாக அம்பாள் இருப்பதால் பன்னெண்டு ஸ்ரீ பரானந்தநாதர் என்பவருக்கு பிரசந்தமான பரானந்தம் என்ற தந்திரத்தில் பிரசித்தமாக சொல்லப்பட்டிருப்பதாலும் பக்தர்களிடத்தில் விசேஷமான பிரசாதத்தோடு அனுகிரகத்தோடு இருப்பதாலும் அம்பாளுக்கு பரா என்று பெயர் என்பதாக திரிபுரா சித்தாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஏழு பிரத்யூப இருக்கும்படி திரும்பும் சித்ரூபமாக இருப்பவள் ஒன்று அதாவது ஸ்வாத்மாபிமுகமாக இருக்கும்படி செய்வதும் சித்ரூபமானதும் அவ்வியக்தம் சொல்லப்படுவதுமான பிரம்மரூபமாக இருப்பவள் என்று அர்த்தம் முன்னூத்தி அறுபத்தி பஷ்யந்தி என்ற வாக்ஸ்வரூபமாக இருப்பவள் அல்லது பார்க்கிறபடியால் பஷந்தி என்று பெயர் அம்பாள் சகலத்தையும் தன்னிடமே பார்க்கிறபடியால் பஷ்யந்தி என்றும் செய்ய வேண்டியதான காரணங்களுக்கு மேலெழுந்திருப்பதால் உத்தீர்ணா என்றும் பெயர்களுடையவள் என்றும் சுதோதயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பஷ்யந்தி சர்வம் சுவாத்மனி கரானா நாம் உதையாக இருப்பவள் முன்னூத்தி எழுபது மத்தியமா மத்தியமா என்ற வாக்ஸ்வரூபமாக இருப்பவள் பஷ்யந்தி போல் சற்று கிளம்பியோதோடு நிற்காமலும் வைக்கரி போல் மிக தெளிவாகவும் சகல அவயங்களோடு இல்லாமலும் இருப்பதால் மத்தியமா என்று பெயர் वैकरीव உக்கீவ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 வைக்கரி என்ற பெயர் என்பதாக முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு பக்தமான பக்தர்களுடைய மனதில் ஹம்சம் போல் இருப்பவள் ஒண்ணு மானச என்பதனால் மானசரஸ் மானச சரோவரம் பெயருடைய ஏரியையும் சொல்லப்பட்டது பூர்வம் பிரம்மாவானவர் தன்னுடைய மனதால் ஒரு சரஸை சிருஷ்டித்தார் என்றும் அதற்கு அந்த காரணத்தால் மானச சரஸ் என்று பெயர் என்பதாகவும் அது கைலாசி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது கைலாசிக் சரஹா அங்கே எண்ணிக்கையற்ற ஹம்சபக்ஷிகள் இருப்பதாகவும் அவை எங்கு போனாலும் திரும்பவும் முக்கியமாக வர்ஷா அந்த சரோவரத்துக்கே வர ஆசை உடையவைகளாக இருப்பதாகவும் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது மேகிஷோ மனோசோத கூஜிதம் ராஜஹம் நே தம் நூத்தம் எஸ்ய ரெண்டு பக்தர்களுடைய மனதாயிர மானசில் அம்பாள் ஒரு ஹம்சம் போல் இருப்பதாக இங்கு சொல்லப்பட்டது இதே விதமாக ஆச்சாரியாலும் சௌந்தர்ய நகரியில் வர்ணித்திருப்பது கவனிக்கத்தக்கது சமுன்மீலம்ஃபேத் கமலம்தைக்கம் ஸ்வந்தவம் கிமே மக்தரம் எதாப்டாசு பரிணி தோஷாக்கிளம பக்தர்களைத் தவிர பிறருக்கு தெரியாமல் இருப்பதால் ஹம்சிகா என்று சொல்லப்பட்டது முன்னூத்தி எழுபத்தி மூணு காமேஸ்வர பிராணாடி மகா காமேஸ்வரருடைய ஜீவநாடியாக இருப்பவள் ஒன்று லோகங்களுடைய சமகார காலத்தில் இதர தேவர்கள் அமிர்தத்தை சாப்பிட்டிருந்த போதிலும் நாசமடைகிறார்கள் என்றும் பரமசிவன் மிக கொடியதான காலகால விஷத்தை சாப்பிட்ட போதிலும் அவருக்கு யாதொரு விதமான ஏற்படவில்லை என்றும் இது அம்பாளுடைய தாடங்கங்களின் மகிமையால் தான் ஆச்சாரியால் வர்ணித்திருக்கிறார்கள் சுதாப்யா ராமத்துரிணி விபத்தியே விஷத்திய காரளம் எச்சுவேலம் கபலிதவரன்மூலம் தவ ஜனனி தாடங்கம சௌந்தர்யலீ இதுதான்லம் என்று சொல்லது முன்னூத்தி எழுபத்தி நாலு கிருத்தா செய்யப்பட்ட காரியங்களை எல்லாம் அறிகிறவள் ஒன்னு அதாவது பிராணிகள் செய்யும் சகலவிதமான சுக்ருதங்கள் துஷ்கிருதங்கள் எல்லாம் அம்பாளுக்கு தெரியும் என்று தாத்பரியம் ரெண்டு பிராணிகள் செய்யும்கல காரியங்களுக்கும் சூரியன் சந்திரன் யமன் காலம் பஞ்சமகாபூதங்கள் இவை ஒன்பதும் சாட்சிகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது சூரிய சோமோ யம காலோ மகாபூதானி பஞ்ச ஏ தேக கர்மண நவசாட்சிணா அம்பாள் இந்த ஒன்பது சர்வசாட்சிகளோடு பின்னமாக இருப்பதால் கிருதஜா என்று பெயர் 3. அல்லது நாம் நல்ல காரியங்களாகிற உபகாரம் செய்வதால் பிரத்யுபகாரமாகிய ஞானத்தை அம்பாள் கொடுப்பதால் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் அம்பாளுக்கு கிருத்த கிருத்தஜத்தை இருப்பதாக தாத்பரியம் நாலு அல்லது ஸ்வஸ்தித்தமான ஞானத்தோடு இருப்பதால் இப்பெயர் இரு சொல்லலாம் அஞ்சு அல்லது கிருத்தயுகத்தை போல் பூர்ணமான ஞானத்தோடு இருப்பவள் சொல்லலாம் இதர யுகங்களை காட்டிலும் கிருத்தயுகத்தில் தர்மம் பூர்ணமாக இருந்தது போல் ஜனங்களுக்கு ஞானமும் பூர்ணமாக இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆறு தியூத்த சாஸ்திரத்தில் சொக்கட்டா நாட்டத்தில் கிருத த்ரேதா துவாபர கலி என்பதான நாலு ஆட்டங்கள் உண்டு அவைகளுக்கு முறையே நாலு மூணு ரெண்டு ஒன்று என்று லக்னம் இருந்தாலும் ஆட்டக்கணக்கில் பத்து ஆறு மூணு ஒன்று என்று கணக்கிடப்படும் ஒவ்வொன்றுக்கும் அதன் பிந்தி வருகிற இவைகளின் எண்ணிக்கையும் சேர்த்துச் சொல்லப்படும் தேவா ஏ தே பஞ்சான் ஏ ஸ்ருதி ஆகவே கிருதம் என்கிற ஆட்டத்தில் ஜெயித்தவனை மற்ற மூன்று ஆட்டங்களிலும் ஜெயித்தவனாக எண்ணப்படும் கிருதயா தரேயா சம்யந்தி ஸ்ருதி கிருதம் என்னும் ஆட்டமானது பாக்கி ஆட்டங்களை எல்லாம் எப்படி வியாபித்திருக்கிறதோ அம்மாதிரி அம்பாளுடைய ஞானமானது சர்வ வியாபகமாகவும் சர்வ விஷயமாகவும் இருப்பதால் கிருதஜா என்ற ஏழு மேலே சொல்லிய கிருதம் என்ற ஆட்டத்தை தெரிந்தவளாகையால் கிருத்தஜா என்று பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் பரமசிவன் அம்பாளுடன் சொக்கட்டான ஆடும்போது அம்பாளுக்கு கிருதம் என்று எதையும் ஜெயிக்கக்கூடியதான ஆட்டம் தெரியுமாதலால் அம்பாள் தான் வெற்றி பெறுவாள் என்று தாத்பரியம் முன்னூற்றி எழுபத்தஞ்சு காமபூஜிதா மன்மதனால் உபாசிக்கப்பட்டவள் அம்பாளுடைய முக்கியமான உபாசகர்கள் பன்னிருவரில் மன்மதன் ஒருவன் என்பது ஏற்கனவே வந்த மனுவித்யா சந்திரவித்யா ராஜராஜார்ச்சிதா என்ற நாமங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆச்சாரியாலும் ரதிநயனே முனிநாமிய பிரபவதே மோகாயமக மதுக்கரமீ பஞ்சவிஷி காசந்தோ மலையமருதா தன்தேக்கிமிசு காமபி கிரும் அபாங்கேல ஜகதி தமங்கோ விஜயதே என்று சௌந்தர்யலகரையில் சொல்லியிருக்கிறார்கள் 2. மன்மதன் ஸ்ரீவித்யான வித்யாரத்னத்தை அடைந்ததை பற்றி புத்ரா நைரு தேகேதே சதம் அத்விந்தத் என்பது முதலான வாக்கியங்களால் அருணோபனிஷத்தில் சொல்லி இருப்பதையும் பார்க்கவும் முன்னூற்றி எழுபத்தி ஆறு ஸ்ங்காரரசூர்ணா ஸ்ருங்காரரசத்தை பூர்ணமாக உடையவள் ஒன்னு அம்பாளுடைய ரூப விசேஷங்களில் லலிதாம்பிகையானவள் ஸ்ருங்காரரசானமான மூர்த்தி என்பது முக்கியமான விஷயம் இதை பற்றி பின்வரும் லலிதாம்பிகா என்ற கடைசி நாமத்தில் சொல்லப்படும் ரெண்டு பின்னால் வரும் நாமங்களில் ஜாலாந்தர பீட்டம் ஓட்யான பீட்டம் இவை சொல்லப்படுவதால் முந்தி வந்த காம பூஜிதா என்ற நாமத்தில் காமகிரி பீட்டமும் இந்த நாமத்தில் பூர்ணகிரி பீட்டமும் சொல்லப்பட்டதாக சொல்லலாம் மூணு சப்தபிரமத்தினுடைய ரூபங்களான காரணபிந்து காரியபிந்து நாதம் பீஜம் இவை சரீரத்தில் முறையே காமகிரி பூர்ணகிரி ஜாலந்தர ஓட்யான பீட்டங்களில் அதிபூதமாக வியாபித்திருப்பதாக ஏற்கனவே வந்த பரா என்ற நாமத்தில் சொல்லப்பட்டது இந்த பீட்டங்கள் முறையே மூலாதாரம் அநாகதம் விஷுப்தி ஆக்னாஸ்தானங்களில் இருப்பதாக சொல்லப்படும் குதமிரா மூலாறோணம் எதாக்கம் பீட்டம் காமஃல பிரம் ஷாரம் महाचक्रं அமலான ஹாஹம் தூர்ணி பீட்டம் தவ கண்டகூபே விஷுாக்கம் யோட்டசரகம் பீடஜாலாம துஷ்டத்ய மகேஸ்வரி ஆக்ஞராமிரியம் சக்கரமுத்தமம் ஓடியாணாக்கியம் மகாபீடம் உபரிஷ்டாத் பிரதிஷ்டிதம் இந்த பீடங்களில் அம்பாள் இருப்பதாகவும் அவைகளில் பூஜிக்கப்படுவதாகவும் இந்த நாமங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது ஷ்ருங்க என்றால் கொம்பு என்று அர்த்தம் கொம்புகள் சாதாரணமாக இரண்டாகையால் ஷ்ருங்க என்ற பதம் இரண்டை குறிக்கும் ஆர என்றால் தளம் இதழ் ரச என்ற பதமானது ஷட்சைகளாகையால் ஆரை குறிக்கும் ஆகவே ஷ்ருங்க ஆர ரசித்து ரெண்டு இன்டு ஆறு பனிரெண்டு தளங்களை உடைய அநாகத சக்கரத்தில் சம்பூர்ணா நன்றாய் வீற்றிருப்பவள் என்று அர்த்தம் என்பதாகவும் சொல்லலாம் 377, जया, ஏழு ஜயா ஜெயஸ்வரூபமாக இருப்பவள் ஜயா வராக சைலேது என்ற பத்ம புராணத்தில் சொல்லியபடி வராகசைலத்தில் இருக்கும் அம்பாளுக்கு ஜயா என்று பெயர் முன்னூற்றி ஜாலந்தரஸ்திதா ஜாலந்தரம் என்கிற பீட்ட விசேஷத்தில் இருப்பவள் ஒன்று ஜாலந்தரை விஷ்ணுமுகி என்ற பத்மபுராண வசனப்படி ஜாலந்தரம் எனப்படும் தேவி கஷேத்திரத்தில் இருக்கும் அம்பாளுக்கு விஷ்ணுமுகி என்று பெயர் முன்னூற்றி எழுபத்தி ஒம்பது ஓடியான என்கிற பீட்ட இருப்பவள் முன்னூற்றி எண்பது பிந்துவாகிய மண்டலத்தில் வசிப்பவள் ஒன்று நவ சக்கராத்மகமான ஸ்ரீசக்கரத்தில் நடுவில் இருக்கும் சர்வானந்தமய சக்கரமானது பிந்து என்று சொல்லப்படும் ரெண்டு பிந்து என்றால் வெளுப்பு என்று அர்த்தம் பண்ணி பிரம்மரந்திரத்தை பிந்து மண்டலம் என்றும் அதில் அம்பாள் இருப்பதை இங்கு சொல்லப்பட்டது என்றும் சிலருடைய அபிப்பிராயம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்று ரகோ ரகோயாகத்தினுடைய பிரயோகத்தின் மூலமாக ஆராதிக்கப்பட்டவள் ஒன்று ரகோயாகம் என்பது இரகசியத்தில் தனிமையில் ஏகாந்தமாக செய்யப்படும் யாகம் என்று அர்த்தம் கனககுண்டெலினி அதிஷ்டானமாக இருக்கும் சிதக்னியில் புண்ணியம் முதலான அஷ்டஹோமங்களால் செய்யப்படும் யாகத்தை ரகோயாக என்று சொல்லப்படும் அந்த பிரயோகத்தால் ஆராதிக்கப்படுகிறவள் ரகோயாக கிரமாராத்யா ரெண்டு குண்டலினி சக்தியானவள் ஷட்சக்ரவேதனம் செய்து சகசிரார பத்மத்திற்கு வந்து அங்கே பரமசிவனுடன் இரகசியத்தில் சேர்ந்து கிரீடிப்பதாக சஹசிராரே பத்மே சக ரகசே பத்யா என்று ஆச்சாரியால் சௌந்தர்ய அலகரையில் வர்ணித்திருக்கிறார்கள் மூணு மோக்ஷமானது சாஸ்திரங்களில் சப்தத்தில் மட்டும் கவனம் செலுத்துகிறவனுக்காவது ரம்யமான வீடு முதலியவைகள் பிரியமுடையவனுக்காவது போஜனம் வஸ்திரங்கள் இவைகளில் தற்பரனாக இருப்பவனுக்காவது லோக விஷயங்களில் பற்றுதல் உடையவனுக்காவது கிடையாதென்றும் ஏகாந்த சீலத்துடன் திருடமான பிரீத்தியுண்டாக்கும் விஷயங்களிலிருந்து நிவத்தியுடனும் அத்தியாத்மக யோகத்தில் முயற்சியுடனும் அகிம்சையை எப்போதும் கை கொண்டும் இருப்பவனுக்கே மோக்ம் கிடைக்கும் என்று ஆபஸ்தம்பர் சொல்லியிருக்கிறார் நப்தசாஸ்திராபிரதே மோக்ஷோ நைவரோகித்திர ஏகாந்தசீல திருடவிர மோட்சோ பவேத் பிரீத்தி நிவர்த்தக அத்தியாத்மயதோஷோத் நித்யமஹிம்சக நாலு ஸ்ரீவித்யையே மிகவும் ரகசியமானதென்றும் அதனுடைய உபாசனையும் மிகவும் ரகசியமாக செய்யப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது வ பிரக வே பரசுராமசூற்றவிச்சேத் மிதோச்சரித்து பிரவிச்சேத் அருணோபன சபா வைஷ்ணவோ ம ரகசியமான தர்பணத்தால் சந்தோஷிக்கப்பட்டவள் ஒண்ணு மந்திரத்தினுடைய அர்த்தத்தை நன்றாய் தெரிந்து கொள்ளுதலை ரகஸ்தர்ப்பணம் என்று சொல்லப்படும் திருப்தியை கொடுக்கும் கர்மாவிற்கு தர்ப்பணம் என்று பெயர் ரெண்டு மேலே சொல்லிய ரகோயாகம் ரகஸ்தர்ப்பணம் இவைகளை பின்வருமாறு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது உள்ளுக்குள்ளே இடைவிடாமலும் விறகில்லாமலே வளர்ச்சியுடன் எரிந்து கொண்டிருக்கும் மோகமாகிற அந்தகாரத்திற்கு சத்ருவுமாயும் அத்புதமான காந்தி சமூகத்தை விளைவித்து கொண்டிருப்பதுமான சம்பிதக்னி ஞானாக்னியில் பிருத்திவி முதல் சிவன் வரையிலுள்ள தத்துவங்களடங்கிய விஸ்வத்தை ஜகத்தை ஆகூதி பண்ணுகிறேன் னமேதே மோகாந்தபரிபந்தனோ கிச்சித் அதுபுத்தமரீச்சிவிஷூமோ விஷம் ஜுகோமி வசுதாதிவாவச பிரகாஷ விமர்சங்களாகிய கைகளில் இருண்மணி ஆகிற ஸ்ருக்கினால் யாகத்தில் உபயோகிக்கப்படும் கரண்டியினால் தர்மம் அதர்மம் கலை இவைகளாகிற நெய்யை பூர்ணாகனியில் ஆகூதி செய்கிறேன் பிரகாஷமர் அவலம்பியோன்மணிஷம் தர்மா தர்ம கலாஸ்நேகம் பூர்ணவன் முந்நூற்றி எண்பத்தி மூணு சத்திய பிரதி அனுகிரகத்தை உடனே கொடுப்பவள் ஒண்ணு அதாவது பக்தன் மேலே சொல்லிய ரகோயாகம் ரகஸ்தர்ப்பணம் இவைகள் செய்தால் அம்பாள் உடனே சந்தோஷப்பட்டு அவனுக்கு அனுகிரகம் செய்வதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது ரெண்டு இதே மா பரமசினுக்கு ஆசுதோஷகா சீக்கிரத்தில் சந்தோஷம் என்று ஒரு நாமம் உண்டு அதாவது பரமசிவனுக்கு பக்தனிடத்தில் வெகு சீக்கிரம் சந்தோஷம் ஏற்பட்டு விடும் என்று இந்த விஷயத்தை பாகவதத்தில் தசமஸ்கந்தம் உத்தர்த்தத்தில் எண்பத்தி எட்டாவது சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கவும் 384 – எண்பத்தி நாலு விஸ்வசாட்சினி பார்ப்பவள் அதாவது ஜகத்தையெல்லாம் எவ்விதமான மறைவின் இடைஞ்சல் இல்லாமலும் ஸ்வரூபார்மகமான அறிவுடனும் அம்பாள் பார்த்து இங்கு சொல்லப்பட்டது முன்னூற்றி சாட்சி வர்ஜிதா தனக்கு சாட்சி யாருமில்லாதவள் அதாவது அம்பாள் சர்வசாட்சினியாக இருப்பதால் அவளுக்கு சாக்சந்திரம் கிடையாது இங்கு சொல்லப்பட்டது முன்னூத்தி எண்பத்தி ஆறு ஷடங்க தேவதாயுக்தா ஆறு அங்கங்களின் சக்தி தேவதைகளால் சூழப்பட்டவள் ஒன்னு ஷடங்கங்கள் ஆறு அவயவங்கள் ஹதயம் சிரஸ் சிக்கை நேத்திரம் கவச்சம் அஸ்திரம் இவைகளைத்தான் ஷடங்கநியாசத்தில் சொல்லப்படுவது இவைகளின் தேவதைகளை ஆவரண சூழ்ந்திருக்கும் தேவதைகளாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாங்குறியீ விமவம் ஷடங்கரீபே கிரமோச்சே பரிவார்த்தி பிரி ஜனவம் ரெண்டு சுவத்தை திருப்தி அநாதியான ஞானம் ஸ்வதந்திரத்தை எப்போதும் குறைவில்லாத சக்தி அனந்தமாக இருப்பது இவை யாரும் மகேஸ்வரனான பரமசிவனுக்கு அங்கங்கள் என்று தேவி பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சர்வஜா தா திருப்தி ரிபோத சர்வ தந்திர நித்தியமலுதிகே அனந்ததாச்சேதி மகேஸ்வரஸ் இப்படி ஷடங்கங்களின் தேவதையாக இருக்கும் பரமசிவனுடன் அம்பாள் கூடியிருப்பதால் ஷடங்க தேவதா யுக்தா என்று பெயர் மூணு சிக்ஷை கல்பம் வியாக்கரணம் நிற்த்தம் சந்தஸ் ஜோதிஷம் இந்த ஷடங்கங்களின் அபிமானி தேவதைகளால் சூழப்பட்டிருக்கும் ஸ்ருதியின் ஸ்வரூபமாக அம்பாள் இருப்பதை இந்த நாமத்தில் சொல்லப்பட்டதாகவும் வைத்து கொள்ளலாம் முந்நூற்றி எண்பத்தி ஏழு ஷட்வித குணங்களோடு நிரம்பியவள் ஒன்று காமந்தக்கீய நீதி சாஸ்திரத்தில் சந்தி பிற அரசர்களுடன் சேர்தல் விக்கிரஹா யுத்தம் செய்தல் யான படைகளுடன் போகுதல் ஆசன படைகளோடு பாசறையிலிருத்தல் துவைதீபாவ அணிவகுத்தல் சாமத்தாசையாக பிறரை ஆசிரயித்தல் என்பதாக ராஜாவுக்கு ஆறு குணங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ரெண்டு புராணங்களில் ஐஸ்வர்யம் தர்மம் யசஸ் ஸ்ரீ ஞானம் வைராகியம் என்பதாக ஆறு குணங்கள் பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கின்றன முன்னூற்றி எண்பத்தெட்டு நித்யக்ளென்னா எப்போதும் தயையோடு கூடியவள் ஒன்று கிளின்ன என்றால் நனைந்த என்று அர்த்தம் இங்கு அம்பாள் ஹிருதயமானது எப்போதும் தயையினால் கருணையினால் நனைந்திருப்பதாக சொல்லப்பட்டதே ரெண்டு பஞ்சச திதி நித்யா என்ற தேவதைகளுக்குள் நித்யக்லின்னா என்ற பெயருடைய மூன்றாவது திதியின் நித்தியோடு அம்பாள் அபின்னமாக இருப்பதை இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் இந்த நித்யா தேவதைகளை பற்றி கருட புராணத்தில் நித்யக்லின்னாமதோவசே திரிபுராம் புக்தி முக்தி என்பது முதலான ஸ்லோகங்களிலும் தந்திரராஜதந்திரத்திலும் சொல்லியிருப்பதை பார்க்கவும் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது நிருபமா முன்னூத்தி தொண்ணூறு நிர்வாண சுகதாயின இன்னதென்று வர்ணிக்க முடியாத சுகமாகிய முக்தியை கொடுப்பவள் ஒன்று பாண வாண என்ற பதங்கள் இரண்டும் ஒன்றே ஏகாணம் அவஷ்டப என்ற சுதிவாக்கியத்தில் வரும் பாண என்ற பதமானது ஷரீரத்தை குறிக்கும் என்று வேதாந்திகள் சொல்வார்கள் அதே மாதிரி கீர்வாண என்பதில் வரும் வான என்ற பதமானது ஷரீரத்தை குறிக்கும் என்று மீமாசகர்கள் சொல்வார்கள் ஆகவே நிர்வாண என்றால் ஷரீரம் இல்லாதது அதாவது இன்னது என்பதாக குறிப்பிட முடியாதது என்று அர்த்தம் மோட்சம் ஒன்றுதான் நிர்வாண சுகமானதால் அதை அம்பாள் கொடுப்பதாக இந்த நாமத்தில் சொல்லப்பட்டது ரெண்டு இதையேதான் அம்பாளால் தன் பிதாவான ஹிமவானுக்குச் சொல்லப்படுகிறது மாம் அநாத்ருத்திய பரம் நிர்வாணம் அமலம் பதம் பிராபியத்தை மகாராஜ தோயா தருடபுராணம் முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று நித்தியோட்டிபா சோடச திதிநித்யா தேவதைகளில் ரூபமாக இருப்பவள் ஒன்று பிரதமை முதல் பூர்ணிமை வரையிலுள்ள பதினைந்து திதிகளுக்கும் அதிர்ஷ்டான தேவதைகளாக பதினைந்து திதி நித்யா தேவதைகள் இருப்பதாகவும் அவர்கள் எல்லோரும் அம்பாளுடைய அங்க தேவதைகள் என்றும் சாக்ஷாத் அம்பாளே பதினாறாவது நித்யா தேவதை என்றும் சொல்லப்படும் ஆத்ய யா லலிதா யா ஷோ லலிதாங்கிப்பேண சர்வாசம் ஆமவிகிரஜம் இவர்களுடைய பெயர்கள் அத்த காமேஸ்வரி நித்திய மாலி நித்யக்லிம் நா பிச்சத பேரு दूती द्वरिता மிஸ்வரீ தூத்தி தரித்த குலசுந்தரீ நித்தியத காஜய சர்வம ஜலித்த பஞ்சோதி இவர்கல் தீஸ்வரூப் பி மகாபலாக்கமா பிரமா மு முக்கியா கவ் தய கா வன்காசவிசாண்டலமு தத்தாலுவாஸ் நித்தோத்தியங்க ரேஜ்தம் ஹிருலி ஸ்ைக்கூப்பீ லலித்தோவாக்க அம்பாள் திரிபுர சுந்தரி என்ற பெயருடன் பதினாறாவது நித்தியாக விளங்குகிறாள் இந்த பதினாறு நித்தியகளை பற்றி தந்திரராஜத்திலும் நித்திய வர்ணத்திலும் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கவும் ரெண்டு சோட்டசி என்பது அம்பாளுடைய மந்திரம் ஸ்ரீவித்யை மேலும் இது அக்னிஷ்டோம போன்ற கிருக யாகத்தை குறிக்கும் நித்தியமான குறைவில்லாத சோடசிக என்கிற கிரதுவிசேஷத்தால் பூர்ணமாக ரூபிக்கப்படுவதால் பிரீத்தி அடைவதால் அம்பாளுக்கு நித்திய சோடசிகா ரூபா என்று பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் மூணு கோடி வாஜ்பேயம் சோடசம் முதலான யாகங்களை செய்வதால் எப்படி அம்பாளுக்கு பிரியம் ஏற்படுமோ அந்த பிரியமானது சோடசாட்சரியை ஒரு சொல்வதனால் ஏற்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது கோடி ஜபேயா யோட்டச்ச கோடி பிரியத்தேம்பாத்தை சி ரகம் முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஸ்ரீகண்டீரிணி பரமசிவனுடைய பாதிசரீரத்தையுடையவள் ஒன்னு ஸ்ரீயை விஷத்தை கண்டத்தில் உடையவராகையால் பரமசிவனுக்கு ஸ்ரீகண்டன் என்ற பெயர் ரெண்டு பரமசிவனை பாதி சரீரமாக உடையவள் அல்லது அவரோடு அபின்னமாக பாதி சரீரத்தை உடையவள் இந்த நாமத்திற்கு அர்த்தம் கொள்ளலாம் மூணு இப்படி பரபிரம்மமானது பதி பத்னி ரூபமாக இரண்டாய் ஏற்பட்டதை பிரகதாரண்யகத்தில் ஆமேதமீது என்ற வாக்கியத்தால் ஆரம்பித்து ச இமே வாத்மா ட்யோபாத்தைய திஷ பத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாலு அல்லது ஸ்ரீகண்டன் போல் தன்னுடைய சரீரத்தின் பாதிகளை உடையவள் என்றும் சொல்லலாம் பரமசிவன் ஸ்வபாவமாக வெளுப்பு நிறமும் விஷமிருக்கும் இடமாகிய கண்டத்தில் கருப்பு நிறத்தோடும் இருப்பது மாதிரி அம்பாளுடைய சரீரமானது ஒரு பக்கம் வெளுப்பு நிறமுடைய கௌரி ரூபமாகவும் மற்றொரு பக்கம் கருப்பு நிறமுடைய காளி ரூபமாகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது தாபாசா காயாத்திணம் தான் சுக்லம் வாம்தான் விஜஸ்வேயம்புவ திவிதா காலீதி சிஜ வாயுபுராணம் அஞ்சு மாத்ருகா கோஷத்தின்படி ஸ்ரீகண்ட என்ற பதமான ஆ என்ற அக்ஷரத்தை குறிக்கும் அதுவே அகோரோவை சர்வா வாக்சைஷா ஸ்பர்ஷோஷமபபிர் நானா ரூபா பவதி என்று ஸ்ருதியில் சொன்னபடி கா முதலான அக்ஷரங்களுடன் சேர்த்து நானா ரூபங்களாக வெளிப்படுகிறது அதாவது அகார ரூபமானது பரா என்று சொல்லப்படுவதுமான முதலாவது வாக்கானது வைகரி வாக்காக ஏற்படுகிறது என்று அர்த்தம் அம்பாள் வாக்குரூபமாக இருப்பதாலும் மேலே சொல்லியபடி ஸ்ரீகண்டம் எனப்படும் அகாரமானது அக்ஷரங்களுக்கு பாதியாக இருப்பதாலும் அம்பாளை ஸ்ரீகண்டார்த்த ஷரீரிணி என்று சொல்லலாம் வந்தே தாமி சம்பக்தியா ஸ்ரீகண்டார்த்தீரம் சூத சம்ஹிதை ஆறு பாதி ஷரீரத்தையுடைய அம்பாளானவள் மற்றைய பாதி ஷரீரத்தையுடைய ஸ்ரீகண்டனால் பூர்த்தி செய்யப்பட்டதாகவும் சூதசம்ஹிதையில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஸ்ரீகண்டனுடைய அர்த்த ஷரீரத்தால் பூர்த்தி செய்யப்பட்ட சரீரத்தையுடையவள் என்றும் அர்த்தம் சொல்லலாம் இச்சா சாச்சய பரிபூர்ணா சிவோதரா ஏழு சைவசாஸ்திரங்களில் சொல்லப்படும் மாத காந்தியாசத்தில் பூர்ணோதரி முதலான சக்திகளால் பாதிபாகமும் ஸ்ரீகண்டன் முதலான சிவமாத்ரு கைகளால் பாதிபாகமும் செய்யப்படுவதை இங்கு குறிப்பிட்டதாகவும் சொல்லலாம் எட்டு ஸ்ரீகண்டம் எனப்படும் அகாரத்தை எழுதும் போது அதில் பாதியானது அம்பாளுடைய அபின்ன சரீரமான காமகலாட்சரமாக இருப்பதால் ஸ்ரீகண்டத்தினுடைய அர்த்தத்தை சரீரமாக உடையவள் என்றும் அர்த்தம் செய்யலாம் முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு பிரபாவதி பிரபைகளோடு கூடியவள் ஒன்று அணிமா முதலான ஆவரண தேவதைகளை பிரபைகள் என்று இங்கு சொன்னது அவை அம்பாளுடைய சரீரத்திலிருந்து கிளம்பிய மயூகங்கள் கிரணங்கள் என்றும் அவை அம்பாளைச் சூழ்ந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்வேதோ நித்யே அணிமாதி முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு பிரபா ரூபா பிரபையையே ரூபமாக உடையவள் ஒண்ணு பிரபையாகிற கிரணமும் அதில் பிரகாஷமும் அவைகளுடைய வஸ்துவின் குணங்களே தவிர வேறான திரவியமல்ல என்றும் சொல்லப்படும் கிரணாகுணனத் தேஷு பிராகாஷோ குணோன்த்ரயம் இப்பேற்பட்ட குணகுணி இவைகளுடைய அபேதத்தை இங்கு சொல்லப்பட்டது ரெண்டு பிரபைகளாகிற அணிமாதி தேவதைகளை தன்னுடைய ஸ்வரூபமாக உடையவள் என்று அர்த்தம் இதே மாதிரி மனோமய பாரூபா என்று ஸ்ருதியில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்னூற்றி பிரசித்த எல்லோராலும் அறியப்பட்டவள் ஒன்று எல்லாராலும் நான் என்று சொல்லிக்கொள்ளப்படும் வஸ்துவாக அம்பாள் இருப்பதால் பிரசித்தா என்று பெயர் தாம் அகம் பிரத்யா சர்வே ஜானி ஜந்தவ சர்வச்சைத்தன்ய ரூபாம் தாம் ஆத்யாம் வித்யாம் சீமஹி தேவி பாகவதம் முன்னூற்றி பரமேஸ்வரி சர்வோத்கிருஷ்டமான ஈஸ்வரி சுவாமினியாக இருப்பவள் 397, மூலப் ஏழு மூல பிரகிருதி சகலத்திற்கும் ஆதிகாரணமான பிரகிருதி ரூபமாக இருப்பவள் ஒன்று மூலம் என்றால் ஸ்ரீவித்யா மந்திரத்தையும் குறிக்கும் அதற்கு காரணபூதமானவையும் பிரகாசம் விமர்சம் என்று சொல்லப்படுவதுமான இரண்டு அக்ஷரங்களின் ரூபமாக அம்பாள் இருப்பதால் இந்த பெயர் வந்ததாகவும் சொல்லலாம் ரெண்டு பிரகிருத்தி என்பது விகாரங்கள் மாறுதகள் இல்லாத வஸ்து அந்த பிரகிருத்தானது விகாரங்களோடு கூடினால் அதற்கு என்று பெயர் இப்படி விகாரங்கள் அடையாத ஆதிக்காரண வஸ்துவை மூலப்பிரகிருதி என்று சொல்லப்படும் அந்த மூலப்பிரகிருத்தியை பற்றி சாங்கிய மதத்தில் பிரசித்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது மூணு குண்டலினி சக்தியையே மூல பிரகிரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது மகா தாதிக ரூப சுஷும் குண்டலின் ஏவ அஷ்ட பிரகிரு மூல அம்பாள் குண்டலினி சக்தியாக இருப்பதால் மூல பிரகிருதி என்று பெயர் நாலு பிரித்திவி முதல் ஆகாஷந்தமானவைகளில் அதது அதற்கு முந்தினதிலிருந்து உண்டானதாக சொல்லப்படும் அதாவது பிரித்திவி ஜலத்திலிருந்தும் ஜலமானது அக்னியிலிருந்தும் இம்மாதிரி மேலுக்கு மேல் உண்டானவைகள் கடைசியான ஆகாஷத்திற்கு என்ற ஆத்மன ஆகாஷம்பூத்வாக்கியபடி ஆத்மாவே பிரகிருதி இந்த ஆத்மாவே பிரம்மம் அதற்கு பிரகிருத்தியம் கிடையாதாகையால் அதுவே மூலஸ்தானமான முதலான மூல பிரகிரு என்று சொல்லப்படும் பிராதுராசி ஜகன் மாதா சரஸ்வதி யூத்திசேய மூலப்பகிசிதா தம்சமுத்தைத்தைமாத பஞ்சாத்தாமம் அஞ்சு ஜெகத்தானது மூலப்பிரகிருதியிலிருந்து விக்ருதி ரூபமாக சிருஷ்டி அடைகிறது என்றும் பிறகு அவ்வித விக்ருதி ரூபமானது மூலமான பிரகிருதியில் அடங்குவதை பிரளயம் என்றும் சொல்லப்படும் ஆகவே சிருஷ்டி பிரளயம் கொஞ்சம் லயமாக இருக்கிற காலம் பிறகு சிருஷ்டி இம்மாதிரி சுற்றி சுற்றி ஜகத்தானது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இப்போது இருக்கும் முந்தி பிரளய காலத்தில் லயித்துப் போன ஜகத்துகளுக்கு பிந்தியாகவும் இனி ஏற்பட போகும் ஜகத் முந்தியதாகவும் இருக்கிறது ஆறு ஜீவன்கள் செய்யும் கர்மாக்களானது காலக்கிரமத்தில் பரிபாகமடையும் போது அவைகளில் அவைகளை அனுபவத்தினால் தீர்ந்து போகின்றன அம்மாதிரி பரிபாகம் பாக்கி கர்மாக்களின் வாசனையானது ஒருங்கே சேர்ந்து அவித்திய ரூபமாக இருந்து கொண்டு பிரளைய காலத்தில் சுத்த சைத்தன்ய ரூபமானதும் நிஷ்கலமானதுமான பரமாத்மாவினிடத்தில் லயமடைந்து இருக்கிறது இந்த அவித்தியானது கூர்வ சிருஷ்டிகளின் விஷயம் இருக்கும்படியான ஆசையினால் செய்யப்பட்ட கர்மாக்களால் ஏற்பட்டு அவ்விதமான ஆசையை மேலுக்கு மேல் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது இப்படி விஷயானுபவத்தில் இருக்கப்பட்ட ஆசையினால் தான் லோக சிருஷ்டியே ஏற்படுகிறது ஏழு இப்படி விஷயானுபவத்தில் இருக்கப்பட்ட ஆசையின் சேர்க்கையான அவித்தியானது சகல பிரபஞ்சத்தையும் தனக்குள் அடக்கிக்கொண்டு அந்த ஆசைக்கு காரணமான கர்மாவானது பரிபாகம் அடையும் வரையில் நிஷ்கலமான பரமசிவனிடத்தில் லயமடைந்திருக்கிறது இதையே தான் அவ்வியக்தம் என்றும் மாயை என்றும் சொல்லப்படும் பரமசிவனோ ஸ்வபிரதிஷ்டமாய் வேறு ஆதாரத்தை அபேஷிக்காதவராய் நிஷ்களமாய் மாறுதலில்லாமல் பரபிரம்மமாக இருக்கிறவர் இப்பேற்பட்ட பிரம்மத்தை புருஷன் என்றும் சொல்வதுண்டு பிரழையே வியாபியமிதம் ஜகத் ஜகத் பிரதிஷ்டாதே வர்ஷே பிரிவ் தேஜஸ்யா ப்ரலீயந்தே தேஜோபாயோ பிரலீயத்தே யு பிரலீயேஷே விஷ்ணுபராணம் எட்டு மேலே சொல்லப்பட்ட லயம் என்பது முக்தி அடையும் போது ஏற்படும் அத்தியந்தமான நாசம் போன்றதல்ல சுஷூப்தியின் போது அந்தக்கரணத்தினுடைய விற்திகள் எப்படி அடங்கி இருக்குமோ அம்மாதிரி பிரளய காலத்தில் மாயையின் விற்திகள் உதயமாகாமல் இருப்பதால் அது அப்போது அத்தியந்தம் நிர்விகல்பமான பரமாத்மாவனுடைய பிரகாசம் படுவதனால் பிரகாசத்தோடு இருந்தாலும் பிரகாஷம் போல் தோன்றும் ஒம்போது இப்படி மாயையானது பரமசிவனிடத்தில் லயித்திருக்கையில் ஏற்கனவே சொன்னபடி ஜீவன்களுடைய கர்மாக்களில் அனுபவிக்கப்படாமல் பாக்கியிருந்த கர்மாக்கள் அதில் லயமடைந்திருக்கின்றன அவ்வித கர்மாக்கள் காலக்கிரமத்தால் பரிபக்குவம் அடையும் போது அவைகளுடைய பலனை கொடுப்பதற்காக பரமசிவனுடைய சிருஷ்டிக்க வேண்டும் என்பதான மாயா விற்தியானது ஏற்படுகின்றது இம்மாதிரியான மாயையின் அவஸ்தையே ஈக்ஷண காம தபஸ் விசிகீர்ஷா முதலான பதங்களால் சொல்லப்பட்டிருக்கிறது தைத்திரம்மா முகம் முன்னூத்தி தொண்ணூற்றி எட்டு அவக்தமாக தெரியாத रूपतोड கூடியவள் மேலே சொல்லியபடி பரபிரமத்திற்கு விசிகிர்ஷா சிருஷ்டிக்க என்ற எண்ணம் ஏற்படும் போது மாயையானது அடையும் ரூபத்தை அவ்வியம் என்று சொல்லப்படும் ரெண்டு சாம்்கே மதத்தின்படி சகல பிரபஞ்சமும் பிர இவ்விதமாக பிரகிருத்தியின் விகாரங்களை சாட்சியாகவும் தனக்கு மாறுபாடு இல்லாமலும் பார்த்து கொண்டு புருஷன் என்பது இருப்பதாகவும் சொல்லப்படும் ஜகத்தானது இருபத்தைந்து தத்துவங்கள் அடங்கியதென்றும் முதல் இருபத்தி நாலு தத்துவங்கள் பிரகிருத்தியிலிருந்து உண்டாகின்றனவென்றும் கடைசி இருபத்தைந்தாவது தத்துவமான புருஷன் என்பது பிரகிருத்தியிலிருந்து வேறுபட்டதாகவும் அதற்கு சாட்சி மாதிரி பார்த்து கொண்டிருப்பதாகவும் சொல்வார்கள் இவ்வித பகுத்தறிவை அடைந்து பிரகிருத்தியின் பாசங்களிலிருந்து புருஷ தத்துவத்தை விடுவிப்பதே சாங்கிய முக்கிய உத்தேசம் வேதாத்னிகள் சொல்லுகிறபடி ஜகத்தினுடைய சிருஷ்டிக்கு காரணமாக ஈஸ்வரன் ஒருவர் இருக்கிறார் என்பதை இந்த மதம் ஒப்புக்கொள்வதில்லை அச்சேத்தனமானதும் அனாதிகாலமாக இருப்பதும் முடிவில்லாததுமான பிரகிருத்திலிருந்தே ஜகத்தானது ஏற்படுகிறது என்பதே இவர்களுடைய முக்கியமான கொள்கை மேலே சொல்லிய தத்துவங்களின் சங்கையை அடிப்படையாக சொல்லுவதால் இந்த மதத்திற்கு சாமி என்று பெயர் மூணு இந்த பிரகிருதியே பிரதானம் என்றும் அவ்வக்தம் என்றும் சாம்பியர்கள் சொல்லுவார்கள் அலிங்கம் அச்சேத்தனம் அநாதி நிதனம் அநாதிமத்யம் மகத பரம் துபம் பிரதானம் அவ்வியம் இந்த பிரகிருத்தியானது குணத்ரயங்களுடைய சமஷ்டி சேர்க்கையான ரூபமுடையது என்று சொல்லப்படும் சத்வாதீனாம் அதத் தர்மத்துவம் தத்ரூபத்வத் இவ்வித அவ்வக்தம் என்ற பிரகிருதியை இங்கு சொல்லப்பட்டதாகவும் வைத்து கொள்ளலாம் நாலு அவ்வியம் என்ற பதமானது பிரம்மத்தையும் குறிக்கும் ததத்ய்தி என்ற வேதாந்த சூத்திரத்திற்கு அர்த்தம் சொல்லும் போது தபசா கர்மணா வா என்ற சுதிவாக்கியத்தை அனுசரித்து மேலே சொல்லிய விதமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அஞ்சு விஷ்ணுவுக்கு அவ்வக்தம் என்று பெயர் இருப்பதால் விஷ்ணு அம்பாள் இருப்பதை இங்கு சொல்லப்பட்டதாகவும் சொல்லலாம் யோனி பிரனம்மவியோனி அவதி விஷுரேதவங்க முன்னூற்றி தொண்ணூற்றி ஒம்போது வத்தூபிணீ வனதும் அவ்வக்தமானதுமான ஸ்வரூபத்தோடு கூடியவள் ஒன்று எல்லாவற்றிற்கும் முதலாக வியக்தமாக ஏற்படுவதனால் மகத் தத்துவத்தை என்று சொல்லப்படும் எவற்றையும் விட மகத் பெரியதாகையால் மகத் என்று பெயர் வியக்த அவ்வக்த என்று பிரித்து இந்த மகத்திலிருந்து உண்டான அகங்காரமானது எங்கும் வியக்தமாக இருப்பதால் அவ்வக்தம் என்று சொல்லப்படும் இப்படி மகத் அகங்காரம் இவைகளுடைய ஸ்வரூபத்தோடு கூடியவள் என்றும் அர்த்தம் சொல்லலாம் ரெண்டு வியக்தா ஸ்வரூபிணி என்று இந்த நாமத்தை இரண்டாக பிரித்து சிலர் சொல்லுவார்கள் இதற்காக அவர்கள் பின்னால் வரும் பிரம்ம எண்ணூத்தி இருபத்தி ரெண்டு ஜனனி எண்ணூத்தி என்ற நாமங்களை பிரம்ம ஜனனி என்று சேர்த்து ஒரே நாமமாக சொல்லுவார்கள் அப்போது வியக்தா என்பதற்கு அகந்தாத்மகமான வியக்தமான ரூபத்தோடு கூடியவள் என்று அர்த்தம் அம்பாள் திரிபுர ரூபத்தில் பராகந்தா எல்லாவற்றிற்கும் மேலானதான அகங்கார ரூபிணியாக இருப்பதால் அகங்காரம் என்ற தத்துவத்தின் அபிவியக்தமாக இருக்கிறாள் ஆகவே அம்பாளுக்கு வியக்தா என்று பெயர் மூணு பூதங்களால் ஏற்படும் விகாரங்களோடு கூடியது வியக்தமான ரூபம் அவ்வித விகாரங்களுக்கு உள்படாதது அவ்வியக்தமான ரூபம் இந்த இரண்டு விதமான ரூபங்களும் அம்பாளுக்கு இருப்பதை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது மேலே சொல்லியபடி விகாரங்கள் ஏற்படுவதால் வியக்தமாக தெரியும் ரூபத்தை சத் என்றும் விகாரங்களுக்கு உள்படாமல் இருக்கும் அவ்விய ரூபத்தை அசத் என்றும் சொல்லப்பட்டது நாலு வியக்தென்றால் க்ஷரம் நாசமடையும் தன்மையுடையது என்றும் அவ்வக்தம் என்றால் அக்ஷரம் அழிவில்ல என்றும் அர்த்தம் சொல்லப்படும் வியக்தென்றால் தனியாதனென்றும் அவ்வியம் என்றால் சமஷ்டி சேர்க்கையானதென்றும் அர்த்தம் உண்டு நரசிம்ம புராணம் ஆறு தத்துவங்களில் முதல் இருபத்தி மூன்று தத்துவங்களை வியக்தென்றும் அவ்வக்தமென்றால் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது திரையோவி தவானி வியோசூரயோன பிரகிருதி பிரம்மாண்ட புராணம் ஏழு இந்த நாமத்தில் இருக்கும் வியக்தாவக்த என்ற பதத்தை வியக்திய என்று மூன்றாக பிரித்து இம்மாதிரியான பெயர்களுடைய லிங்கங்களை குறிப்பிட்டதாகவும் சொல்லலாம் இவ்வித மூன்று லிங்கங்களை பற்றி சுவாயம் புவம் பாணலிங்கம் கீம் வும் முதமஷி முதம் லிங்கம் வச்சிஸ்தூலம் சருடம் விர்திமேதி ஹீயே தத்மாண லிங்கமுதிதம் சேஷம் சைலம் விதுபுதாக என்று பிரம்ம வைவர்த்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முதலானவைகளின் பாசத்தினால் கட்டுப்பட்டிருப்பவர்களிடத்தில் சக்தியானவள் அவ்வக்தமாக மறைந்திருப்பதாகவும் மல பரிபாகத்தை உடையவர்களிடத்தில் வியக்தமாக தெரியும்படியாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது வியாபினி பரமா சக்தி பதிதே சுஷ்யம் ஊர்தி மூர்த்த साप्यापिनी नित्या किम् சத்தியம் சாப்பி நித்த சகஜா சிவத்தி மலகர்மா தி பாஷு சம்பிபரியம் நானூர் வீங்கும் வபவள் அதாவது மேலே மூல பிரகிருதி என்ற நாமத்தில் சொல்லப்பட்ட ஆறு விதமான சிருஷ்டிகளில் பரிணமித்திருப்பதாலும் சர்வ ஜகத்திலும் வியாபித்திருப்பதாலும் அம்பாளுக்கு வியாபினி என்று பெயர்